இன்றைய உரையை தொடங்குகின்றேன் திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வேத நெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் திருஞான சம்பந்த பிள்ளையார் சைவம் தலைக்க தலைத்தவர் திருஞான சம்பந்தன் நால்வர் பெருமக்களின் தமிழ் இயக்கம் நடத்தியவர் திருஞான சம்பந்தன் நால்வர் பெருமக்களின் சைவத்தை நிலைநாட்டி ஒரு நல்ல ராஜபாட்டையை சம்பந்த ஆலயங்களுக்கும் சென்று ஆலயத்திலே உள்ள பெருமானை பாடி அந்த சொல்லி இது உங்கள் ஊர் பெருமானை பற்றி நான் பாடிய பாட்டு நீங்கள் பாடுங்கள் என்று ஊர் ஊராக சென்று மக்களை எழுப்பி இந்த மக்களுக்கு சைவத்திலே ஒரு ஊற்றத்தை உண்டாக்கியவர் தெரியாத சம்பந்தம் நாம் மூன்று நாட்களாக அவரை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அன்றைக்கே தொடங்கிவிட்டோம் அவர் செல்லக்கூடிய பாதையில் நாமும் செல்லுகிறோம் அவர் எந்தெந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்றாரோ ஏறத்தாழ அந்த ஆலயங்களுக்கெல்லாம் நாமும் சென்று கொண்டிருக்கிறோம் அந்த ஆலயங்களை பற்றிய குறிப்புகள் அந்த ஆலயங்களில் உள்ள சில செய்திகள் அந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வழிகள் இதையெல்லாம் நாம் சென்று கொண்டே பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் சிந்தித்துக்கொண்டே இருக்கிறோம் நேற்றைக்கு நாம் சிந்தித்தது சீர்காழியில இருக்கிறார் திரிஞ்சான சம்பந்தன் மூன்று யாத்திரைகள் முடித்துவிட்டார் நான்காவது யாத்திரை தொடங்க வேண்டும் சீர்காழியில இருக்கிறார் திரிஞான சம்பந்தன் அவருக்கு பூநூல் போடக்கூடிய விழா உபநயனம் செய்யப்பட்டது எல்லா அந்தனர்களும் வந்தார்கள் வாழ்த்தினார்கள் கௌண்டன்ய கோத்திரை பிறந்தவர் தெரிஞான சம்பந்தர் அவருக்கு காயத்ரி மந்திரத்தை எல்லோரும் சொல்லி கொடுத்தார் ஞானசம்பந்த பிள்ளையார் அதை முழுக்க கேட்டு வந்தவங்க எல்லாரையும் உட்கார வச்சார் நான் ஒரு மந்திரம் சொல்லட்டுமா என்னன்னு கேட்டாங்க அந்த அந்த மந்திரம் அஞ்சலித்துமே என்று முடிச்சுட்டார் எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரம் ஓம் நம சிவாய்க்கு தான் மற்ற மந்திரங்கள் அனைத்தும் அந்த ஐந்தெழுத்திலே இருந்துதான் தோன்றின அடிப்படை இதோடு சீர்காழியில இருக்கிறார் அப்பரு பெருமான் வருகிறார் சீர்காழிக்கு வந்து திருஞான சம்பந்தரை சந்திக்கிறார் சீர்காழியிலே திருஞான சம்பந்தருக்கு கிட்டத்தட்ட வயசு ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கோம் அப்பர் சுவாமிகளுக்கு ஏறத்தாழ எழுபது வயசு இருக்கும் அப்பருக்கு சம்பந்தருக்கு வயசு வித்தியாசம் அறுபத்தி நாலு அப்பர் சுவாமிகளுக்கு அறுபத்தி நாலு வயசா இருக்கிற பொழுதுதான் சம்பந்தர் அவதாரம் செய்கிறார் அப்பர் சுவாமிகள் ஐம்பத்தோரு ஆண்டு வரை சமணத்தில் இருந்தார் ஐம்பத்தி ஓராவது ஆண்டில் சைவத்துக்கு மாறினார் பல ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடித்து எழுதியிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் பதிமூன்று ஆண்டுகள் அப்பர் பெருமான் தலையாத்திரை செய்தார் அவருக்கு அறுபத்தி நாலு இருக்கும் பொழுது சீர்காழியிலே தெரிஞ்ச அவதாரம் செய்த செய்தி அதுக்கு மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் அழகாக பாடிய செய்தி எல்லாம் தெரிந்தனர் அதை செயற்குழார் சொல்கிறார் ஆக்கிய நல்வினை பேரு என்று ஆக்கிய நல்வினை பேரு ஆக்கிய சோறு அப்பவே சாப்பிடத்தக்கது பேரு அப்பவே அனுபவிக்காப்பாடு ஆக்கி வச்சுட்டா உடனே சாப்பிடலாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்பர் பெருமான் எதிர்த்தாப்பல வந்தாராம் சம்பந்த சுவாமி அன்பர்கள் குழாத்தோடு சென்றார் வழிபட்டார் அப்பர் எப்படி வந்தார் அற்புதமான வாக்கு சிந்தையிடையா அன்பும் மனசு முழுக்க அன்பு நிறைஞ்சு கிணக்கு திருமேனி திருநாவுக்கரசர் உங்களுக்கு ஞாபகம் வருதா திருவருப்பு செல்வந்த சிவாஜி கணேசன் அதே மாதிரி அந்த உடம்பு சேர்க்குலார் பாடுறாருங்க சிந்தையிடையா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் ரொம்ப வயசாயிட்டா கொஞ்சம் நடுக்கம் இருக்கும் இல்ல திருமேனி தன் செய்வோம் கருத்தும் இந்த ஆடையெல்லாம் அவருக்கு ரொம்ப சிரமமா இருக்கான் எல்லாத்தையும் கலட்டி விட்டு உடம்பையும் கலட்டிட்டு மேலே போக்குறவர் அதனாலே பிறப்பொருட்கள் உற்றாக்கு உடம்பும் மிகை என்றார் திருவள்ளுவர் கந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படையும் கையிலே ஒரு உளவாரப்படை வந்து இழி கண்ணீர் மழையும் கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறது மலை மாதிரி வடிவில் பொலி திருநீரும் உடம்பெல்லாம் திருநீர் அந்த விழா திருவேடத்து அரசு எதிர் வந்து அணைய அந்தமிழா திருவேடம் சொல்ல முடியாத முடிவில்லாத அடகான திருமேனி அப்பர் சுவாமிகள் வயசென்ன மறந்தரப்படாது எழுபது கிட்டத்தட்ட எழுது அப்பதான் அப்பர் சுவாமி தெரிகிறார் திருப்படி செய்தவர் தொண்டர் திருவேடம் பெருமான் இவர் காலில் விழ இரண்டு வழிபட்டார்கள் ஆலயத்துக்கு சென்றார்கள் வழிபாடு செய்தார்கள் திரு மாளிகைக்கு அழைத்துக் கொண்டு போனார் சம்பந்தர் சுவாமி யார அப்பர் பெருமானி அவ்வளவு பேருக்கு திரு அங்கே சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஆலயத்துக் கொள்ளப் போன திருஞான சம்பந்தர் தமிழிலே புது புது யாப்புக்களில் நிறைய பதிகங்களை பாடினார் தமிழில் இவளது புது யாப்பு பதிகம் பாடிய பெருமை திருஞான மட்டுமே உண்டு மொழி மாற்று மாலை யமகம் ஏகபாதம் இருக்கு குரல் ஈரடி ஈரடி மேல் வைப்பு நாளடி மேல் வைப்பு சர்க்கரமாற்று எடுபூற்றும் தமிழுக்கு புதுசு தமிழ் முழுக்க படிச்சவங்களுக்கு கூட தெரியாது அப்படி பாடி வச்சவர் ஞான சம்பந்தர் தமிழுக்கு அவ்வளவு சொத்து சேர்த்து கொடுத்தவர் ஞான சம்பந்தர் ஒரு பையன் கேட்டேன் தமிழ் இயக்கத்தை உண்டாக்கியது யாருன்னு பாரதிதாசன் அது இப்ப அந்த காலத்திலே ஏழாம் நூற்றாண்டிலே சம்பந்த சுவாமி தமிழகத்தின் தொடங்கி வைத்தார் மாயூரம் மயிலாடுதுறைன்னு பாடி வச்சார் ரொம்ப பேர் மாய வரது மாயுரத்துக்கு வர கேப்பான மாயன்னு செத்து போடுறதுக்கு அர்த்தம் இதுக்கு போய் வர கேட்பானா எவனாவது மாயூரத்தை நீங்க எந்த ஊரு நான் மாய வரான் தப்பு அது மாயூரம் மாயூரம்னா மயில் அன்னை மயிலாக இருந்து வழிபாடு செய்த திவ்யக்ஷேத்திரம் எல்லாம் பாடினார் யாழ்ப்பாணர் பக்கத்தில் நிற்கிறார் திருநியலகண்ட யாழ்ப்பாணர் அவர் மனைவி மதங்க சூழாமணியார் பக்கத்தில் நிற்கிறார் கேட்டு யாழ் வீட்டி இந்த பாட்டைகள் எழுதி கொண்டார்கள் நமக்கு பாட்டு போட தொலைஞ்சு போயிருக்கும் எழுதியே தொலைஞ்சு போச்சு எழுதலைன்னா என்ன ஆகும் இந்த காது வாங்கி அந்த காது வழியா எல்லா யாத்திரை நாலு யாத்திரை மூணு முடிச்சு நாலாவது யாத்திரையையும் வெற்றிகரமாக முடித்து இப்ப அஞ்சாவது யாத்திரைக்கு சம்பந்த சுவாமி தயாராக இருக்கிறார் ஊர்ல தங்குறது இல்ல ஊராது கடவுளை இருந்த இடத்துல இருந்து கும்பிட முடியாதா நல்லா கும்பிடலாம் எதுக்காக தலை யாத்திரை சாமியை பார்க்க அந்த ஊர் மக்களை சந்திக்க எல்லாரையும் சந்திக்கணும் பெருமான பாடணும் அவர்களை பாடச் சொல்ல வேண்டும் பெரியாத்திரை அப்பர் சுவாமிகள் விடை பெற்றார் சம்பந்த சுவாமிகள் அடுத்த யாத்திரை தொடங்கி விட்டார் அவங்க தந்தையார் கேட்டார் நானும் கூட வரட்டுமா நன்றாக வரலாம் நம்மளும் கூட போற கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கோயில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பின்னாலே அவங்களுக்கு தெரியும் எத்தனை கோயில் சம்பந்த சுவாமி போன கோயிலுக்கு அவர் பின்னாலே நம்மளும் போறான் எப்பவுமே அடியார முன்னால விட்டுத்தான் நம்ம பின்னால போறோம் புகுவார் அவர் பின் புகுவேன் அப்பர் சுவாமி வாக்கு அது மாதிரி போக போறோம் முதல் கோயில் திருக்கண்ணார் கோயில் திருக்கண்ணார் கோயில் சோழ உள்ள பதிகள் நிறைய இப்ப வரப்போகுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்முடைய அந்த கொங்கு பதிகள் அதுல ஒரு மூணு நாள் வரப்போகுது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ண போறோம் கூட வாங்க இந்த கோயில் சுவாமி பேரு அம்பாள் பேரு எங்க இருக்கு என்ன முக்கியமான செய்தி எல்லாவற்றையும் நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம் திருக்கண்ணார் கோயில் திருக்கண்ணார் கோயில் எங்கே இருக்கு சீர்காழிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு சீர்காழி எங்கே இருக்குன்னு கேட்டப்படாது சீர்காழி சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கு சிதம்பரம் எங்கே இருக்கு தமிழ்நாட்டிலே இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் சீர்காழிக்கு பக்கம் திருக்கண்ணார் கோயில் ஏன் கண்ணார் கோயில் இந்த தப்பு பண்ணிட்டான் அகதிக மேல ஆசைப்பட்ட அவனுக்கு ஒரு சாபம் வந்தது ஆயிரம் கண்ணாக போவற்று உடம்பு அதை எல்லாம் மாத்துறதுக்கு போய் வழிபாடு பண்ண தலம் திருக்கண்ணார் கோயில் வாமனாவதாரம் அடுத்த திருமால் வழிபட்ட கோயில் அதனால குருமான குடியின்னு பேர் குருமான குடின்னா என்ன அர்த்தம் முருகியவனாக இருந்த மாணியா இருந்த திருமால் வழிபட்ட ஸ்தலம் சாமிக்கு பேரு கண்ணாகநாதன் அம்பாளுக்கு முருக வளர்கோதை ரொம்ப சரியா சொல்லப்போனா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு இந்த கோயில் தன்னார் திங்கள் பொங்கரவம் தாழ் புனற் பெண்ணானாகிய பேரருளன்ியாத கண்ணார்ோயில் கை தொழுவோர்க்கற்கு பாகம் துன்பமும் வராது பாகமும் வராது நல்வினையாய வந்து சேரும் சம்பந்த வாக்கு அங்கங்க ஒரு பாட்டு அடுத்து திரு புள்ளிருக்கு வேலூர் இரண்டாவது திருத்தலம் புள்ளிருக்கு வேலூர்னா பல பேருக்கு புரியாது வைத்தீஸ்வரன் கோயில் ரொம்ப பேருக்குரியும் அபுதமான ஊர்த்தி பெருமானுக்கு பேரு தெரியுமா வைத்தியநாதன் அம்பாளுக்கு பேரு தையல் நாயகி முருகனுக்கு பேரு முத்துக்குமாரசாமி ரொம்ப அழகா முத்தையான்னு கூப்பிடுறோம் முத்துக்குமாரசாமி ஜடாயு சம்பாதி ரெண்டு கழுதுகளும் வழிபட்ட தலம் வேதம் வழிபட்ட தலம் ஒன்பது கிரகமும் வரிசையில் நடிக்கம் நம் ஊர் மாதிரி இதை பார்க்காத அதை பார்க்க அப்படி எல்லாம் கிடையாது ஒன்பது கிரகமும் எல்லா மாற்றங்களும் விட்டு நேரம் எந்த ஊர் வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய்க்கு உள்ள கிரகங்கள்ல ரொம்ப பொல்லாது செவ்வாய் போருக்குரிய கிரகம் செவ்வாய் எங்கே இருந்தாலும் கஷ்டம்தான் ஜாதகத்துல சில இடத்துல இருந்தா கொஞ்சம் கஷ்டம் சில இடத்துல இருந்தா ரொம்ப கஷ்டம் அப்படித்தான் தீர்மானிச்சவனும் செவ்வாய் பழனியாண்டவனை கும்பிட்டால் செவ்வாயினுடைய வேகத்தில் இருந்து தப்பிக்கலாம் வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமாரசாமியை செவ்வாய் சொல்றீங்களா அவ்வளவு அற்று போகக்கூடிய இடம் வைத்தீஸ்வரன் கோயில் பாதக் அதுல ஒவ்வொரு அழகான பாட்டு இந்த நம்ம காலமேகப் புலவர் இந்த ஊருக்கு போறார் இந்த சாமிக்கு என்ன பேரு கேட்டார் வைத்தியநாதர் திட்ட மாதிரி வாழ்த்துறது அப்படி ஒரு பாட்டு பாடுற வைத்தியநாதரா வைத்தியநாதர் இவர் நோய்களை தீர்ப்பாரா ஆமா என்னத்தீர்த்தாரு இவருக்கு கால் வாத காலு ஆடிக்கிட்டே இருக்காரு இது எப்படி இருக்கு உலகம் ஆடுறதுக்காக அவர் ஆடுற நடக்கணுங்க உள்ளவனுக்கு கால ஆடிக்கிட்டே இருக்கும் இவருக்கு வாதக்கால் ஆடிட்டே இருக்காரு இவங்க மச்சின ஒருத்தர் இருக்காரு திருமால் நாராயண மூர்த்தி அவருக்கு நீரிழிவு அதான் கடலுக்குள்ளே படத்து கிடக்கிறாரு எப்ப பார்த்தாலும் நீரிழிவம் ஒரு புள்ள மூத்த புள்ள அதுக்கு மகோதரம் வயிறு பெருசா இருக்கு நம்ம பிள்ளையாரு வயிற்ற மாதரையில் வந்த வினை தீர்க்க வகை அறியான் இவருக்கு உடம்புல பாதி பொண்ணு அது ஒரு வியாதி தானே ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் பொண்ணு மாது அறையில் வந்த வினை தீர்க்க வகை தீர்த்தான் வாழ்த்திறா போல வைகிறது உண்டு வயிறாப்புல வாழ்த்துறது உண்டு இது வயிறா போல வாழ்த்துறது சில பேரை வாழ்த்திறாப்புல வைவன் மனத்தை எடுத்துட்டு போயிடுவாரா வச்சுக்கிட்டு நல்லா இரு அப்படின்பா என்ன வாழ்க்கிறானா வாழ்த்தல வாழ்த்திராப்பல வைக்கிறா இவர் வையிறாப்பிள்ள வாழ்த்திறார அப்படிப்பட்ட கோயில் அற்புதமான கோயில் சித்தாமிருந்த தீர்த்தம் ஒரு தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் உள்ள மண்ணு சாமிக்கு உரிய விபூதி எல்லத்தையும் குழச்சி சந்தனம் சேர்த்து ஒரு மருந்து மாதிரி கொடுப்பாங்க அத சாப்பிட்டா எல்லா நோயும் தீர்ந்துடும் முத்துக்குமாரசாமி மேல குமரகுருவர் சுவாமிகள் ஒரு பிள்ளை தமிழ் பாடினார் ஒழியாத புவனத்துயிர்குகிறதாய் நிற்பது ஒரு தெய்வம் உண்டனை எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒழியையவர் கற்கும் ஊண்கண் உலக்கண்ணதாம் விடியாக முன்னின்று தன்னடி சுரந்தவர்கள் வேண்டிய வரங்கொடுப்பான் மெய்கண்ட தெய்வம் இத்தெய்வமல்லால் புவியில் வேறில்லை என்று உணர்த்தியால் பொடியாத புயல் தங்கு புவனமும் நான்கு வப்புள் பெறும் புவனமும் பொன்னுலகும் மண்ணுலகும் எவ்வுலகு வேண்டினும் பொருளந்திவர்க்கு மற்றை அடியாத வீடு தரக் எந்த உலகம் உனக்கு வேணும் தூய்ச்சி கொடுப்பாராம் பொன்னுலகம் வேணுமா மண்ணுலகம் வேணுமா பாதாளலோகம் வேணுமா சந்திரலோகம் வேணுமா தூய்ச்சி அழியாத வீடு கொடுப்பாராம் அழியாத வீடு தரக்கட வணிவனுடன் ஆடவாவே அடகு கந்தபுரி கந்தபுரினா வைத்தீஸ்வரன் கோயில் கந்தபுரி தடையவர் கந்தனுடன் அம்புலி ஆடவாவே இது வைத்தீஸ்வரன் கோயில் அம்பாளுக்கு தையல் நாயகி என்று அங்க போய் பாடுற சம்பந்த சுவாமி இந்த பாட்டை கட்ட சொல்லும் அபுதமான பாட்டு சிவபெருமான் எங்க இருப்பார் தமிழ் பாட்டு யாரு நிறைய பாடுறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருப்பார் கீதத்தை மிகப்பாடும் அடிகாரிகள் குடியாக பாதத்தை தொட நின்ற பரஞ்சோதி தமிழ் பாட்டு கேட்கதோ அங்க போய் உட்கார்ந்து இருப்பார சிவபெருமான் பாட்டுக்கு ஆசைப்பட்டாலே பாடின அவரை கொண்டிதி பயிரும் சிவமாக போதத்தால் வழிபட்டான் புல் இருக்கு வேலூரே சடாயும் சம்பாதியும் அண்ணன் தம்பி உடம்புல எத்தனை முடி இருக்கோ அவளது வருஷம் அவங்களுக்கு வாழ்க்கை ரெண்டு பேரும் மண்ணனனால சிவலிங்கம் பிடிச்சு கும்பிட்ட ஊர் திருப்புள்ளிருக்கு வேலூர் போய் பாடிட்டார் இன்னைக்கும் பல பெருமக்கள் பாத யாத்திரை போனாங்க ராத்திரி பகல நடந்து முத்தையா முத்தையா முத்தையா முத்துக்குமாரசாமிக்கு பாத யாத்திரை சித்திர மாசம் வேகாத வெயில்ல ராத்திரி போல நடந்து பாத யாத்திரை போனாங்க முத்துக்குமாரசாமி அவரது அற்புதமான முத்தி ரொம்ப அழகா இருப்பார் பக்கத்துல போய் அவரை பாருங்க ரொம்ப அழகா இருப்பார் தருமபுரா இனத்து கோயில் அங்க இருந்து அடுத்த ஊருக்கு போறோம் திருநின்றியூர் திரு ஊர் வேற திரு வேற திரு ஊர் சென்னைக்கு பக்கத்துல இது திருநின்றியூர் மாயவரத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் ஒரு ராஜா கோயில் கட்டு ஆசைப்பட்டானா ஒருத்தர் சொன்னாரா இந்த இடத்துல கோயில் கட்டு உந்து இந்த கோயில் இருந்திருக்கு உடனே கோயில் கட்டுறதுக்காக இடிச்சான வந்து இருக்கு கோச்சன்கண்ணான் கட்டிய மாட கோவில் இப்பவும் இருக்கு தருமயாதின கோயில் லக்ஷ்மி பரசுராமர் அகஸ்தியர் வழிபட்ட கோயில் மூவர் பாடல் பெற்ற கோயில் பேரும் பாடி பாடிய மகாலட்சுமி ஈஸ்வரர் லோகநாயகி சுவாமிக்கு பேரு லட்சுமி ஈஸ்வரர் அம்பாளுக்கு லோக நாயகி விழாமரம் அங்கே தல விருட்சம் பச்சமுடை அடிகள் திரு பணிவாரே அச்சம் கிளர் அரும் கிளர் கேடும் பச்சம் அடியார் அடிகள் நின்றியூரில் உடையார் சந்தத்துக்கு பிறந்தவர் திருஞான சம்பந்த சுவாமி கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பல சந்தங்களை திருஞான சம்பத்த கடன் வாங்கியிருக்கார் இது அப்படி ஒரு சந்தம் பக்கத்து ஊர் அடுத்த ஊருக்கு போறோம் திருநீடூர் நீடித்திருக்கூடியர் வேறு தோழி அம்மை அந்த கோயில்ல உள்ள சாமி அம்பாள் சம்பந்தர் பாடினார் அப்படின்னு சேர்க்கலார் சொல்றார் பார்த்து கிடைக்கல தெளிஞ்சு போச்சு திரு புன்கூர் அழகான திருத்தலம் திருப்புன்கூர் நந்தனார் அந்த கோயிலுக்கு போற திருப்புன்கூர் நந்தி புரட்ட நந்தியா நிற்கிறான் சிவபெருமானே சிவபெருமான் சொன்னாரா நந்தி விளை நந்தன் நம்மளை கும்பிடணும் நந்தி விலகின திருத்தலம் திருப்புன்கூர் வைத்தீஸ்வரன் கோயில் சுமார் நாலு கிலோமீட்டர் தூரம் சிவலோகநாதர் சொக்க வழிபட்ட தலம் நந்தனார் விநாயகர் துணையோட அங்க ஒரு கோயில் கட்டினார் திருப்பூர் ஊர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்க வந்துட்டார் சோழராஜா கால்ல வந்து விழுந்தான் நீங்கள் சிவனடியார் நீங்க கேட்டா சிவபெருமான் எல்லாத்தையும் கொடுப்பார் இந்த ஊருக்கு மழை வேணும் கொடுங்க மழை கொடுத்தா நீ என்ன தர்ற நிலம் கொடுக்கிறேன் சரி சிவபெருமானே மழையை கொண்டா மழை வந்தது கொட்டு கொட்டுன்னு கொட்டுது ஊழல் வெள்ளக்காடு நிக்க மாட்டேங்குது ராஜா திரும்ப வந்தான் மழை நிக்க அதுக்கு என்ன தார அதுக்கு இன்னொரு பன்னெண்டு வேடிதான சரி சிவபெருமானே உனக்கு இருபத்தி நாலு வேறு மலையை நிறுத்தி மழை நின்றுதான் கோயிலுக்கு இருபத்தி நாலு இப்படி ஒரு வரலாறு மூர்த்தி சுயம்பு மூர்த்தி மூர்த்தி மட்டும் சாத்துவார்கள் முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திரு புன்கூர் அந்த மில்லா அடிகள் அவர் போலும் கந்தமல்கு கவல் புன்சடையாரு சம்பந்தர் அங்க போய் வாழ்த்திறார் அடுத்த ஊருக்கு போறார் பல மண்ணி படிக்கரை சிவபெருமான் கழுத்திலே விஷத்தை காட்டிய இடம் தெளிவா சொல்ல போனா சிவபெருமான் நஞ்ச உண்டார் உண்டார் இல்ல தொண்டையில நிறுத்திவிட்டார் நஞ்சு உள்ளேயும் போகல வெளியிலையும் வரல வெளியில வந்தா இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் உள்ளே சாப்பிட்டா அவருக்குள்ளே இருக்கிற உலகம் அழிஞ்சு போயிடும் நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பன் கழுத்துல நஞ்சு இருக்கு என்ன பண்றது அம்பாள் பராசக்தி கைகினால தொட்டாளாம் நஞ்சு அமுதமாயிற்றான் படிக்கரை அப்பனுடைய விஷம் மாற கழுத்தை தொட்ட இடம் பழமண்ணி படிக்கரை எல்லாம் இந்த வைத்தீஸ்வரன் கோயில சுத்தி ஒரு கார் எடுத்துக்கிட்டு போனா ஒரு நாளையில இருபது கோயில் பார்க்கலாம் எல்லாம் பக்கத்துல சுத்தி வர பார்த்தவர்கள் பல பேர் உட்கார்ந்து இருப்பார்கள் திருப்பழமன்னி படிக்கரை சுந்தர பதிகண்டு சம்பந்தர் பாடினார் பாட்டு கிடைக்கல அடுத்து திருக்குறுக்கை வீரட்டான நம்ம இவ்வளவு ஞாபகத்தில் வச்சுங்க மரம் ஸ்தலவிருட்சம் வீரட்டானேஸ்வரர் ஞானாம்பிகை சாமிக்கு அம்பாளுக்கும் பேரு சம்பந்தர் பதிகம் தொலைஞ்சு போச்சு ஒரு முனிவர் அங்க கும்பட வந்தான் குளிப்பா எங்க இருந்து கையை நீட்டினாரா கங்கையை தலைகளை தெளித்தனும் கையை நீட்டினாரா கை வந்து காசி வரைக்கு போகும்போது அவருக்கு அப்படி ஒரு வரம் கையை நீட்டினாரா கங்கை இருக்கிற இடம் வரைக்கும் எப்பவும் போற கையை குறுகி போச்சா உள்ள கையும் குறைஞ்சி வச்சான் இப்படி ஆகி போச்சு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தில் கங்கைக்கு போன கை குறுக்கப்பட்டது இந்த எதிர்த்தாப்பில் இருக்க தீர்த்தத்தை விட்டு விட்டு நீ என்ன கங்கைக்கு போற கங்கையில் புனிதமானது இது அதனால கை குறுகுனால குறுக்கை வந்து திருக்குறுக்கை வீரட்டம் பிழை நாணி அவர் பாறையின் மோத சிவபெருமான் காட்சி கொடுத்து ஆட்கொண்டார் திரு அன்னியூர் அடுத்தது காவேரிக்கு வடகிற பொன்னூர் வருண பகவான் திருத்தலம் திரு அன்னியூர் ஆபர் சகாயர் பெரிய நாயகி கோயில்ல ஸ்தல விருட்சம் இருமிச்சம்பட மரம் மண்ணி ஊரை சென்னியார் பெற அந்நியூரவர் மண் அவ்வளவு பாட்டு இப்படியே இன்பம் வேண்டு வீர் அன்பூர் நண்பன் தேவனாவே மாறலாம் திருவண்ணியூர கும்படு அடுத்த ஊர் திருப்பந்தை நல்லூர் திரு பந்து அணை நல்லூர் பசுபதீஸ்வரர் காம்பண்ண தோழி தலைமரம் ஒன்றை அங்கே கும்பிட்டு பாடினார் திருமணி அடுத்த ஊர் கீழே திருமணஞ்சேரி மேலை திருமணஞ்சேரினு ஒன்னு இருக்கு அதுக்கு எதிர்கொள் பாடின்னு பேரு இது கிழக்கலே உள்ளது கீழே திருமணம் சேரி இந்த கல்யாணம் நடக்கல என்ன இந்த ரெண்டு ஊருக்கும் போய் கும்பிடணும் ஒன்னு கீழே திருமணம் சேரி இன்னும் ஒன்று மேலை திருமணம் சேரி ஏன் தெரியுமில்ல ரெண்டு செட்டி பெண்கள் சின்ன பொண்ணா இருக்கிற பொழுது இவ அவள்கிட்ட சொன்னாலாம் உன் வயிற்றுல பையன் பிறந்து என் வயிற்றுல பொண்ணு பிறந்தா ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம் மாறி பிறந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவான் ரெண்டு பேரும் எப்போது வளர்ந்தார்கள் வைத்தல ஒரு ஆமை பிறந்தது அய்யோயோ ஆமைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னமோ தளரா இவ வந்து சொன்னா நீ ஆமையா பிறந்துட்ட அந்த அழகான பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நீ பிறக்க முன்னாலேயே நாங்க பேசிக்கிட்டோம் நீ ஆமையா போயிட்டிய அந்த ஆமை சொல்லுதான் கவலைப்படாதீங்க இந்த சிவபெருமானிட்ட போய் நிக்கிறேன் அவர் காப்பாற்றுவார் எல்லாத்தையும் படைச்சவர் என்னை ஏன் ஆமையா படைச்சார்ன்னு தெரியல சிவபெருமானிட்ட போய் ஆமை வழிபாடு பண்ணுதான் வழிபாடு பண்ணிடுதான் பெருமான் காட்சி கொடுத்து அழகான இளைஞனாக ஆக்கிட்டாராம் அந்த பெண்ணு ஓடி வந்து பொண்ணை கொடுத்தாளாம் கல்யாணம் பண்ணி வச்சா அருள் வள்ளல் நாதன் சாமிக்கு பேர் என்ன அருள் வள்ளல் நாதன் அம்பாளுக்கு பேரு யாழினும் மென்மொழி அம்மை யாழினும் மென்மொழி அம்மை என்ன பேருவார்கள் தமிழ் கொஞ்சது நம்மதான் தெரியாம உட்கார்ந்துட்டாங்க அந்த காலத்தில் எப்படி பேரு சம்பந்த சுவாமி எவ்வளவு பாட்டு அயிலாறும் அம்பதனால் புற மூன்றெய்து குயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாபமே இது கீழே திருமணஞ்சேரி இது எதிர்த்தாப்பல மேற்கு பக்கம் மேலை திருமணஞ்சேரி எதிர்கொள் பாடி என்ன பேர் அங்கே ஒரு இளவரசன் அந்த இளவரசன் சிவபெருமான கும்பிடுவான் கடவுளே ஒன்ன தவிர வேற யாரும் எனக்கு கதை மாமா ஒருத்தர் இருக்கார் என்னை தலைமுடியா இருக்கார் அழுதுகிட்டே இருக்கா இவன் சிவபெருமான் சரின்னு கேட்டுக்கிட்டான் எப்படியோ இவனுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி அங்க இருந்து வந்துட்டு இருக்கிறான் பொண்ணும் மாப்பிள்ளையும் மனசுக்குள்ள வருத்தம் நம்ம மாமா இந்த ஊர்ல இருக்காரு நல்லா இருக்காரு வரவேற்க வீட்டுக்கு ஒரு சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து இவனுக்கு முன்னால நின்று ஆசிர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிட்ட ஒரிஜினல் மாமா வரல சிவபெருமான் அம்மான் வந்தான் எதிர்கோள் மாப்பிள்ள எதிர்த்து நின்று அதாவது எதிர்த்தாப்புல போய் கூட்டிகிட்டு வர எதிர்கொள் பாடு அழகான தலம் சம்பந்தர் பாட்டு உண்டு கிடைக்கல திருத்துருத்தின் குத்தாலா மாயவரம் பக்கம் குத்தாலம் சம்பந்தர் பாட்டு திருவாசக பாட்டு திருத்துருத்திக்கு திருவாசக பாட்டு என்ன பாடு தெரியும் பெண் தெரியாம தாய் வயிற்று போய் சேர்ந்த அந்த ரெண்டு மூணு நாளைக்கு உள்ளேயே சிவபெருமானே உன்னை தாயா நினைச்சேன் எப்படி இருக்கு அப்ப நினைப்பெல்லாம் இருக்காது ஆனாலும் அப்படி உரு தெரியா காலத்தே உரு தெரியா காலம்னா என்ன ஆனா பொன்னான்னு தெரியாதுங்க உருத்தெரியா காலத்தை உள் புகுந்து என் உலம் மன்னி கருத்திருத்தி புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயாலை அதான் திருத்துருத்தி திருத்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நான் எடியேன் அணிகொழ்தில் லை கண்டேனேன் திருவாசகம் திருத்துருத்தி ஏன் சுவாமிக்கு பேரு தெரியுமா சொன்னவாறு நீங்க சொல்ற மா செய்வார அம்பாளுக்கு பேரும சுந்தாயகி ஏன் சொன்ன அறிவார் அபாள்வம் பண்ணா சிவபெருமான் வந்து இப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அம்பாள் சொன்னாலா இருங்க ஊர் முறைப்படி சொல்லி எங்க அப்பாட்ட வந்து கேட்டு பெண் கேட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிடுங்க அப்பவே அம்பாள் சொன்னதை கேட்டாரா சிவபெருமான் ஆனா சொன்னவார் அறிவார் அம்பாள் சொன்னா கேட்டுக்கணும் ஒருத்த ஒரு ராஜா என்ன பண்ண ஊர்ல பொண்டாட்டி பேச்ச கேக்கிறான்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு மந்திரிட்டு கேட்டான் மந்திரி சொன்னார் நாளை காலம் வர கூப்பிடுவான் எல்லா ஆண்களும் வாங்கும் கல்யாணமான ஆண்கள்லாம் வாங்கும் அத்தனை பேர் வந்துட்டாங்க பொண்டாட்டி பேச்ச கேக்கிறவன் எல்லாம் வலது பக்கமா கேட்காதது பக்கம் இல்லை பேரும் வலது பக்கம் வந்துட்டி உள்வட்க்கு சந்தோஷம் புத்திசாலி ஒருத்த இருக்கிறானே இங்க வாரா வந்தான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் என்ன பரிசு வேணும் கேளு வீட்டுல போய் பொண்டாட்டிய கேட்டுக்கிட்டு என்னடா ஏண்டா அங்க நின்ன வர்ற போதே சொல்லி கூட்டம் அக்கத்தில் நிக்காட்டிய கேட்டு கூட்டிட்டு வந்துட்டான் என்ன பரிசு கேட்கலாம் கெட்டிக்கார பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்கலாம் தீபாவளி அன்னைக்கு எல்லா வீட்டிலையும் அரமனை உள்பட இருட்டா இருக்கணும் நம்ம வீட்டுல மட்டும் விளக்கெறியனும் கேட்டவா என்ன வரமா ஆமா போயிட்டான் ராஜாட்ட போய் கேட்டான் என்ன வேடிக்கையாரு வீட்டுலயும் கும்பறி இந்த கெட்டிக்கார பண்டாட்டி கதவை கொத்தி போடாம சாத்தி வச்சிருக்கான் மகாலட்சுமி தீபாவளி அன்னைக்கு காலையில வர்றான் யார் வீட்டுல விளக்கு இருக்கோ அங்கதான் வருவான் எல்லா வீடும் ஹீட்டா கிடைக்க அங்க போதல நல்லா ஞாபகம் வச்சுங்க விளக்கிற்க இடத்துல மகாலட்சுமி இருப்பான் காலையில் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிடற இடத்துல மகாலட்சுமி இருப்பான் நல்ல சொற்களை பேசுற இடத்துல மகாலட்சுமி இருப்பான் நல்ல வார்த்தையை கேட்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பான் தேவாரம் திருவாசகன் திருவாய் மொழி திருப்புகள் படிக்கிற வீட்ட மகாலட்சுமி அசையாம உட்கார்ந்து இருப்பான் வந்து கதவை தற்றா இவளுக்கு புரிஞ்சு வச்சு மகாலட்சுமி வந்திருக்கா கெட்டிக்கார கொண்டாட்டி வாருங்க யார் அது இருந்து மகாலட்சுமி வந்திருக்கிறேன் இந்த வீட்டுக்கு மகளா வந்திருக்கிறியா மருமகளா வந்திருக்கிறியா மகாலட்சுமிக்கு ஒன்னும் புரியல மகளா வந்து இருக்கிறேன் அப்போ கதவை துறக்க மாட்டம் போ ஏன் நீ மகளா வந்தா நாளைக்கு கல்யாணம் பண்ணி உன் புருஷன் வீட்டுக்கு போயிருவேன் இங்க இருக்க மாட்டேன் அதனால கதவை துறக்க மாட்டேன் போ அப்படியா நான் மருமகளா வந்திருக்கிறேன் வலதுகாடு எடுத்து வச்சு உள்ளவா உள்ளவன் இப்படி பொண்டாட்டி அமைஞ்சா சொன்னதை கேக்கலாம இல்லையா நல்ல கேட்கலாம் சிவபெருமான் அம்பாள் சொன்னதை கேட்டாரா முறப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன பேரு சொன்னவாறு அறியும் பெருமாள் அம்பாள் சொன்னபடி கல்யாணம் செய்து கொண்டதுனாலே திருத்துருத்தியிலே இறைவி சொன்னபடி இறைவன் மனந்தமையினாலே இந்த பேர் பக்கத்து ஊர் திருவேள்ளிக்குடிக்கு வந்தாச்சு திருவேல்விக்குடினா சிவபெருமானுக்கு இந்த கல்யாணத்தின் போது திருமண வேள்வி நடந்த இடம் திருவேள்விடி அதுக்கு ஒரு வரலாறு நிச்சயம் பண்ண பொண்ணு பொண்ணோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க இது என்னப்பா உனக்கு பொண்ணு கொடுக்கறதா சொன்ன உடனே பொண்ணோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களே உனக்கு பொண்ணு கிடையாது இந்த ராஜகுமாரனுக்கு ஒரே வருத்தம் அந்த பொண்ணை காதலிச்சான் என்ன பண்றது ஒரே வழி சிவபெருமான வருவார்க்கு நீங்க கூப்பிட்டா எதுக்கு வேணாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிக்காக தாராளமா வருவார் சிவபெருமான் பார்த்தார உனக்கு என்ன வேண பொண்ணு அவளவுதான பூதங்களை விட்டு நான் தூக்கிட்டு வரேன் பூதங்களை விட்டு தூக்கிட்டு வந்து கல்யாணத்தை பண்ணிட்டேன் சாமிக்கு மனவாள நம்பி பேரு அம்பாளுக்கு பரிமள சுதந்த நாயகினு பேரு இந்த ஊர் என்ன ஊரு திருவேண்டிக்குடி பகல்ல துருத்தியில கும்பிட்டு மாலையில திருவேண்டிக்குடியில கும்பிடணும் அப்படின்னு ரெண்டையும் இணைச்சு சம்பந்த சுவாமி தேவாரம் பாண்டார் புரிதரிசடையினர் புலி ஒரி அறையினர் பொடியணிந்து திருதருமியல்வினர் திரிபுரம் மூன்றையும் தீவளைத்தார் வரிதரு வனமுலை மங்கை ஒரு பகல் அமர்ந்தவிரான் விரி தரு துருத்தியார் பகல்ல இருக்கிறது இரவுட துறைவார் வேல்விக்குடியே திருவேள் குடியில ராத்திரியில இருப்பாராம் அப்ப காலையில் ராத்திரி அங்க கும்பிடணும் திருக்கோடிகா மூணு கோடி முனிவர்கள் வழிபட்ட திருத்தலம் திருகோடீஸ்வரர் வடிவம்மை பேரு பல பேருக்கு தெரிஞ்ச தேவாரப்பாட்டு இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் வாழ்க்கையை போகவிட்டு போதுமே இன்னைக்கு நல்லா இருக்கு நாளைக்கு நல்லா இருக்கு ஒரு நல்ல காரியத்தை ஒத்தி போடக்கூடாது கோயிலுக்கு இன்னைக்கு போகலாம் வெள்ளிக்கிழமை போகலாம் இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை போகலாம் வெள்ளிக்கிழம அணி காலையில வேலை வந்துருச்சு அடுத்த வெள்ளிக்கிழமை போகலாம் ஒத்தி போடக்கூடாது இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் தொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போது மின் தயங்கு சோதி வெண்மதி விரிபுணல் கொன்றை கொன்று செம்மியான் கோடி கார் நிலை திருக்கோடி அடுத்த ஊர் அருமையான திருத்தலம் கஞ்சதும்ஞ்சன் யாரும் தெரியும் கஞ்சன் இல்ல வயிற்றுக்கு சாப்பிடாம காசை முடிக்கிறான் பாருங்க அந்த கஞ்சன் இல்ல ஒருத்திய குடுத்தாங்களாம் முட்டா போய விசிறிய வச்சுக்கிட்டு தலை ஆட்டினானா ஏண்டான் விசிறுனா விசிறி பிஞ்சு போயிடும் அதனால தலை ஆட்டி காத்து வாங்கிறேன்னா இப்படி கஞ்சி எங்கேயாவது பார்த்துட்டு சிக்கனை வேற கஞ்சத்தனை வேற வேண்டியதை ஒழுங்கா அளவோட சாப்பிடுறது சிக்கனம் வைத்து வைக்கிறது கஞ்சத்தனம் தெரியுமா கம்சன் தாமர கம்சன் வேறே கஞ்சன் வேற இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருதா ஒருத்தி மகனாய் பிறந்தோர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அதுல பாட்டு ஞாபகம் வருதா கருத்திலானி அந்த பாட்டு கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் நெடுமாலே அங்க கஞ்சன்னா கம்சன் அர்த்தம் இங்க தாமரப்பூவில் இருக்கிற பிரம்மான்னு அர்த்தம் கஞ்சம்னா தாமரப்பூர் தாமரப்பூவில் இருக்கிற பிரம்மா வழிபட்ட ஊர் கஞ்சனூர் இந்த கஞ்சனூருக்கு பெருமை தெரியுமா சிவாச்சாரியார்னு ஒரு புண்ணியவான் எல்லாம் அவர் சுதர்சனம்னு அவருக்கு பேரு வீர வைஷ்ணவரா பிறந்தவர் சிவபெருமான கும்பற ஆரம்பிச்சார் சிவம் சிவம் எல்லாம் சிவம் ஏதோ பூர்ஜன்மத்து புண்ணியா சிவம் சிவம் எல்லாரும் பரம்பொருள் சிவனான் இரும்பு கம்பிய தொட்டு சொல்லுவியா சொல்றேன் பழுக்காட்சின இரும்ப ரெண்டு கையினாடையும் பிடிச்சு சத்தியமான பொருள் நிலையான பொருள் ஞானம் தரக்கூடிய பொருள் சிவபெருமான் மெய்பொருள் அப்படின்னு சத்தியம் பண்ணானா ஹரதத்த சிவாச்சாரியார்னு பேர் அவர் பிறந்த இடம் வாழ்ந்த இடம் கஞ்சனூர் பத்தி ஒரு செய்தி சொல்லிடுறேன் கோயிலுக்கு வந்தாரா ஹரதத்தர் கோயில் ஒரு பொண்ண தூண்லகத்தை வச்சு அடிச்சுட்டு இருக்கார் ஏன் இந்த பொண்ணை அடிக்கிறாங்க ஹரதத்தர் இந்த பொண்ணு கோயில்ல தினம் நாட்டி ஆடுறவர் ஆமா போன நேற்றுக்கு இந்த பொண்ணு வரலையாம் நாட்டி ஆடாம வீட்டுல படுத்துட்டாளாம் அதுக்காக அவளை அடிக்கிறாங்க ஓஹோ அடிச்சா என்ன ஆகும் இன்னுமே ஒழுங்கா வருவான் ஐயோ சிவபெருமானே என்ன அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது கோயிலுக்கு வரலையே இவ ஒரு நாள் கோயிலுக்கு வரலங்குறதுக்காக இவளை அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு நான் நாலு நாளா கோயிலுக்கு வரல என்ன அடிக்க ஆள் கிடையாது என்று இது எப்படி இருக்கு அவருதான் ஹரதத்த சிவாச்சாரியார் அவர் பிறந்த இடம் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கற்பகாம்பிகை மதுரை திருஞான சம்பந்தர் ஆதீனத்துக்கு சொந்தக்காரர் இந்த ஊர் சொந்தம் அது ஒரு வேலையை கிடையாது ஒரு பக்தர் பகவானுக்கு தினம் காய்கறி கொடுப்பானா ஒரு நாள் ஒண்ணுமே இல்லை ஒரு சொரக்காக இருக்கு சுரக்காகி விதைக்கி வச்சிருக்க இன்னைக்கு சிவபெருமானுக்கு கொடுக்க காய்கறி கிடையாது பெருமானே ஒரே ஒரு சொரக்கா அதை விதக்கி வச்சிருக்கேன் என்ன செய்யட்டும் உனக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு வெதை அடுத்த சொர கொடி என்ன செய்யலாம் சிவருமான் சொன்னாரா கவலைப்படாதே சொரக்காய வெட்டு பாதிய வெதை போடு பாதிய எனக்கு கொடுனாரா எல்லாம் கஞ்சனூர் சுரக்காய் பக்தர் கடவுளாக சாப்பிட்டாரா அவருக்கு செல இருக்குதுங்க கஞ்சனூர்ல போய் விசாரிச்சு பார்க்கணும் ஒரு மூலையில இருப்பார் எம்ப பேருக்கு தெரிய மாட்டார் கஞ்சனூர் அங்க போய் பாடினார் அடுத்து திருவிசலூர் திருவியலூர் திருவிசலூர் வில்வாரண்யே சௌந்தரநாயகிவந்த பிறந்த ஊர் திருவுந்தியார் பாடினார்ல சைவ சித்தாந்தத்தன அதை பாடினவர் உய்யவந்த தேவன் அவர் பிறந்த ஊர் திருவிச அந்த கோயில்ல போய் பாடினார் திருந்து தேவன் முடி நேற்று நண்டு வழிபட்ட கோயில் நண்டான் கோயில்னு பேரு கற்கடேஸ்வரர் அருமரந்தம்மை அங்கு கும்பிட்டார் திரு இன்னம்பர் பூங்கொம்பு நாயகி கும்பிட்டார் சொல்லி வைக்கிறேன் எப்பவாது அந்த பக்கம் போன எங்கேயோ கேட்டாப்பில் இருக்கேன்னு ஒரு நினைப்பு வரட்டுமே வட குரங்காடு துறை வாடி வழிபட்ட திருத்தம் எட்டு மாதிரி உற்ற நாள் அட்டமூர்த்தி தாழ் பணியுமாற்றலான் யாரு அட்டமூர்த்தி சிவபெருமான் ஆகாசமாய் அட்டமூர்த்தி என்பது அப்பர் தேவாரம் எட்டு மாதிரி உற்ற நாள் அட்டமூர்த்தி தாழ் பணியுமாற்றலான் கிட்டுவார் புறக்கிடைப்பின் அன்னவர் பட்டநல் வலம்பாகுவான் கம்பன் வார்த்தை எட்டு தி கிளையும் போய் தலம் குரங்காடு சாமிக்கு பேரு குளை வணங்கு நாதன் குலை வடங்கு நாதன் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு செய்தி இருக்குதுங்க சம்பந்த சுவாமி எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார் ஒரு செட்டி பொண்ணு கர்ப்பிணி தினமும் கோயிலுக்கு வருவா இந்த தென்ன மரத்துல இளநீ இருக்கும் சாமியை கும்பிட்டு ஒரு இளநிய சாப்பிட்டு போயிடுவான் அன்னைக்கு என்னாச்சு தென்னங்குல மேல இருக்கு இவளுக்கு எட்டலை இதுவரைக்கும் கை கட்டின தூரத்தில் இளநீ இறந்தது இப்ப எங்கயோ இருக்கு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டான் கர்ப்பிணி பொண்ணு குதிக்கவெல்லாம் முடியாது நம்மளா இருந்தா குதிச்சுருவான் முடியல சிவான்னு கைய நீட்டினா கடவுள் கொலைய வணங்க செய்தாரா கை கேட்டிருச்சான் என்ன அர்த்தம் உன்னால முடியாட்டாலும் கடவுளை கும்பிடு முடியும்னு அர்த்தம் கொலை வணங்கு நாதர்கள் அழகு சடை முடியம்மை அம்பாளுக்கு பேரு அழகு சடை முடியம்மை நீளமா மணி நிறக்கனை அப்படின்னு பாடுறார் ஆடுதுறை பெருமாள் கோயில்னு அதுக்கு பேரு என்ன மன்னிச்சு இந்த கோயில்ல விளக்கு கிடையாது அர்ச்சகர் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கார் வட குரங்காடு துறை சில அன்பர்கள் சொன்னார்கள் அப்படி கோயில் இருந்தா சொல்லுங்கள் நான் ஒரு பட்டியல வச்சிருக்கேன் போய் பார்த்து விசாரிக்கிறேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால பார்த்த கோவில் ஒருவேளை இப்ப திருப்பணிகள் ஏதாச்சும் ஆகியிருந்தாலும் இருக்கலாம் சொல்றேன் நம்மளால முடிஞ்சதை செய்யணும் சிவனுக்கு திருப்பணி பண்றதுக்கு அதுக்கு ஒரு தலையெழுத்து வேணும் திருப்பலனத்துக்கு வந்துட்டார் திருப்பலனம் திருவையாருக்கு பக்கத்துல திருப்பலனம் ஆபர்ஷகாயர் பெரிய நாயர் வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எழுதேன் பூதம் சூழ புலிய வருவார் புலியின் முறி தோலார் நாகா எனவும் நம்பா எனவும் நக்காயணன் என்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பலன நகரா திருப்பலனாத்துக்கு வந்திருக்கார் அருமையான திருத்தனம் ரெண்டு மூணு முறை சம்பந்த சுவாமி திருவையாட்டுக்கு வந்திருக்கார் திருவையாட்டுக்கு என்ன பெருமை தெரியுமா அன்னைக்கு ஒரு பெருமை சொன்னேன் இன்னைக்கு இரண்டாவது பெருமை சொல்றேன் திருப்பி திருஞான சம்பந்த திருவையாத்துக்கு வருவார் அப்ப அடுத்ததை சொல்றேன் திருவையாட்டுக்கு என்ன பெருமை தெரியுமா திருவாசகத்திலேயாரில் ஒருவரி வருது அர்ச்சகர் அவருக்கு ஒரு ஆசை காசிக்கு போய் பெருமை அணை கும்பிடணும் பிறவியில் ஒரு முறையாவது காசிக்கு போய் கும்பிடணும் அந்த திருத்தலம் அப்படி ஒரு தடவையாவது போய் கும்பிடணும் அங்கே பள்ளி சொல்லாது அங்கே மாடு முட்டாது அங்கே பிணம் நாராது அங்கே பூ மணக்காது கருடன் பறக்காது அஞ்சு பெருமை இன்னைக்கு நாளைக்கு இப்பவும் நாலு நாள் வச்சுங்க ஒரு நாட்டம் கிடையாது நான் ஆண்டுக்கு ஒரு தடம் போயிட்டு வரேன் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் போயிருப்பேன் கங்கையில குளிச்சு விஸ்வநாதரை தொட்டு நம்ம கையினால அபிஷேகம் பண்ணலாம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு போனா கட்டி கழுவிக்கலாம் கூட்டம் இருக்காது ஏக போகரை கும்பிட்டு கும்பிட்டு கும்பிட்டு விடாம தொட்டு தடங்கிட்டே இருக்காரு மத்தியானம் ரெண்டாட்சியோ ரெண்டே அலட்சியோ வாய் இல்லீங்க இல்லீங்க நம்ம ஊர்ல எல்லாம் முடியாதுங்க என்ன அழகா இருக்காரு ஜோதி பிரகாசமா இருக்காரு அப்படியே கட்டு தழுவுறாரு அவ்வளவுழகத்தார்கள் பூஜை நடத்துறாங்க ராத்திரி பூஜை ஒன்பதரை பத்து மணிக்கு நடக்கும் அப்பதான் நீங்க காசி லிங்கத்தை முழுக்க பார்க்கலாம் மற்றபடி எப்பவும் கங்கை தண்ணி குழா இருப்பாரு குழு குழு குழு இருப்பார் அவர் தண்ணி தான் இருக்கு இதுக்கு மேலதான் பார்க்கலாம் ராத்திரி ஒன்பது பூஜை முழுக்க பார்க்கலாம் அபிஷேகம் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க ஒரு முறை விஸ்வநாதர் கோயில்ல தகராறு வந்துருச்சு சண்டை வந்துருச்சு பண்டாக்களுக்குள்ள சண்டை கோயில பூட்டி விட்டாங்க கோயில பூட்டக்கூடாதே விஸ்வநாதர் கோயில பூட்டக்கூடாதே பன்னிரண்டு ஜோதிர் தலங்களில் முக்கியமான திருத்தலம் காசி விஸ்வநாதர் மேல கோ ஆமாட திருப்பி கொடுத்திருவாங்க அதே மாதிரி பன்னெண்டு மாசம் கழிச்சு கணக்கோட சுத்தமா இருப்போட கோயில் சாவி கோயில் எல்லாத்தையும் ஒப்படைச்சாங்களாம் கும்பிடணும் காசிக்கு போனார் திருவயாத்தில் உள்ள ஒரு அந்தனர் கோயில் சிவாச்சாரியார் ஒரு ஆசை காசியை போய் கும்பிடணும் எப்ப கும்பிடலாம் எல்லாருக்கும் கோயில் முறை முதல் 3 மாசம் அந்த சிவாச்சாரியா இருக்கு அடுத்த மூணு மாசம் அடுத்தவருக்கு இவருக்கு ஒரு மூணு மாசம் ஆக பாத்தா இவர் மூணு மாசம் முடிச்ச உடனே இன்னைக்கு அடுத்த டேன் வர்றதுக்கு ஒன்பது மாசம் ஆகும் அதனால அப்போ காசிக்கு போயிட்டு வந்துடலாம்னு புறப்பட்டேன் அந்த காலம் ஆறு மாசமா கஷ்டப்பட்டு ஏழு எட்டு வண்டி கட்டி ஊர்காரம்பூரா புறப்பட்டு காசிக்கு போவானா அடுத்த வருஷம் அதே நாளையில ரெண்டு மாடு மட்டும் திரும்பி வருவான் அவ்ளது கஷ்டம் காசி காசி பயணம் கடும் பயண கங்கை நதி பழைய காலம் இன்னைக்கு போய் விஸ்வநாதர் சந்நிதியில இருக்கிறார் அவர் ஆச்சரியப்படுறார் விட்டா உள்ள வந்துருவாங்க அவ்வளவு சௌரியமா போச்சு அந்த காலம் போனாரா வர முடியலை இவர் கட்டளை இந்த மூணு மாசம் விட்டா போச்சு தப்பு கோயிலுக்கு ஒழுங்கு கிட்டு என்ன பண்றது அங்கிருந்து நினைக்கிறார் பெருமானே விஸ்வநாதா இப்படி போய் என்ன இங்கே மாட்டி விட்டுட்டியே நான் திருவையாத்துக்கு போக முடியலையே விஸ்வநாதன் பொருட்படுத்தி வந்துட்டான் மூணு மாசம் அந்த பட்டர் வேலை பார்க்கிறார் ஒழுங்காவே வேலை பார்க்கிறார் தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தி சிவபெருமான் தன்னைத்தான் அர்ச்சித்துக் கொண்டான் முடிய போற நேரம் அவர் ஒரு வழியா காசியிலிருந்து வந்துட்டார் வந்து அவர் எதிர்த்தாப்பல வர இவர் எதிர்த்து போக ரெண்டு பேரும் பார்த்தார் கண்ணாடியில் பார்த்தாப்பல இருக்கே மறைஞ்சிட்டார் சிவபெருமான் எல்லாரும் என்னன்னு கேட்டாங்க நான் இப்ப காசியில இருந்து வர்றேன் என்னையா மூணு மாசமா நீ தானே இருந்த நான் இல்ல சிவபெருமான் தெரிந்தெடுக்காரு தன்னைத்தான் அருச்சித்த மூர்த்தி ஐயாரதனில் சைவனாகியும் அந்த கோயில் திருவையாறு அழகான வாக்கு ஒரு பாட்டை மட்டும் சொல்லிவிடுறேன் எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு ஒரு காலத்தில் அஞ்சு புலனும் அடங்கி போயிடும் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க எவ்வளவு படித்தவனா இருந்தாலும் சரி எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் சரி எவ்வளவு பதவிகளை இருந்தாலும் சரி அஞ்சு புலனும் ஒடுங்கிரும் நெறி மயங்கிரும் அறிவு அழிஞ்சிரும் சளி இழுக்க ஆரம்பிக்கும் சுத்தி எல்லாரும் நிற்பா யாரு காப்பாற்றுவா சிவபெருமான் தான் காப்பாற்றுடும் புலனைந்தும் உந்தி நெறிமயங்கி அறிவணிந்து அர்த்தம் அலமந்த போதாக அஞ்சேல் என்றான் அமருங்கோயில் வலம் வந்த வடவார்கள் நடமாட முடவதிர மழை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு அர்த்தம் புரியுதா பெண்கள் திருவையாட்டு கோயில சுத்தனாங்களாம் அழகான பெண்கள் மயில் போன்ற பெண்கள் இந்த குரங்கு அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தது இந்த பெண்களை பார்த்த உடனே மயில் சுத்துதுன்னு நினைச்சுதான் மடமட மடன்னு கோயில்ல உழவு அடிச்சாங்களா இடி இடிக்குதுன்னு பார்த்துதான் மழை வர்றாப்பி இருந்தாத்தான் மயில் நடனமாடும் மழை வர்றாப்பி இருந்தாத்தான் இடி இடிக்கும் இப்ப என்னமோ இடி இடிக்குது கோயில் மயில்கள் சுத்துகின்றன வருதோ அப்படின்னு மேகத்தை பெண்குரங்கு கடுவன்னா ஆண் குரங்கு சில மந்தி அலமந்து மரமேறி முகிள்வார்கின் திருவையாரே திருவையாத்திலே பெண்கள் வழிபாடு திருவையாத்தில போய் பாடுறார் திருப்பெரும்புலியூருக்கு போயிட்டார் திருப்பெரும்புலியூர் சௌந்தரநாயகி திருவயாத்துக்கு பல கோயில் போறார் சாமிக்கு நெய்யாடியப்பன் அம்பாளுக்கு பேரு பாலாம்பிகை நெய்யபிஷேகம் இன்னைக்கு நாளைக்கு நெய்யபிஷேகம் ஐயப்பசாமி மாதிரி அவருக்கு நெய்யபிஷேகம் கடல்சூள் இலங்கை கயவாகுவேந்தன் வழிபட்ட தலம் கையவாது சிலப்பதிகார காலம் மறக்காதீங்க அப்ப பிடிச்ச அந்த ஆலயம் இருக்கிறது தில்லை ஸ்தானம் இன்னொரு பேரு அத கும்பிட்டார் திரு வடகரை மாண்துரை அம்மா இறந்து போச்சான் மான்குட்டி கோயில் கோபுரத்தை பார்த்த அழுதுதான் சிவபெருமான் மானாக மாறி வந்து குட்டியை காப்பாற்றினாரா நம்ம பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தாருல மதுரையில அது மாதிரி கேவலம் கேடலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான்வாரே அது மாதிரி திரு வடகரை மாண்துறை அந்த கோயில் ஆதி ரத்னேஸ்வரர் அடகம்மன் கும்பிட்டார் திருமணி திருமணபாடியில் சாமிக்கு வைரத்துன்னாதர் பெயர் அசைக்க முடியாத சிவலிங்கம் பக்கத்திலே பாலாம்பிகை கும்பிட்டார் திருக்கானூர் திருக்கானூர் கரும்பீசர் சிவலோக நாயகி திரு அன்பில் ஆலந்துரையான் சௌந்தரநாயகி திரு அன்பில் ஆலந்துரையில் போய் சம்பந்தா போய் பாருங்க பிள்ளையார் தலையை சாட்சி இருப்பார் செவி சாய்த்தவி நாயகர் பிள்ளையார் பெரியாளுங்க ஒரு ஊர்ல தேன் போட்ட அவ்வளதையும் குடிச்சுட்டு இருக்காரு தேனை பூரா எளிமையான தெய்வம் பிள்ளையார் செவிசாகித்த விநாயகர் ஆச்சிரமரீஸ்வரர் பாலசௌந்தரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பொன் கொடுத்தது திருப்பாச்சில் ஆச்சிரமம் அதெல்லாம் எங்க இருக்கு எல்லாம் மாயவரத்தை சுத்தி இருக்கு திருப்பாச்சில் ஆச்சிரமம் உள்ள போறார் சிவபெருமானை கும்பிட்டு வெளியில வாரார் ராஜாவுடைய பொண்ணை கொண்டாந்து படுக்க வச்சிருக்காங்க இது யாரு கொல்லி மளவன் ஒரு ராஜா அவனோட பொண்ணு ஏன் இப்படி கிடைக்கு வலிப்பு ஒரு பக்கம் வலிப்பு ஒரு பக்கம் வைத்து வலி ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு முயலகன்னு பேரு முயலகன்னு ஒரு நோய் வலிப்பும் வைத்து வலியும் இந்த பொண்ணு பரிதாபமா எந்தைத்தியத்திலையும் ஒன்னு பொண்ணு வரவேற்க ஒரு சிவனடியா திருஞான சம்பந்தன் வரவேற்க வர்றான் முகத்தில கவலை மனச புரிஞ்சுக்கிட்டார் என்னன்னு கேட்டார் பொண்ண காமிச்சான் புரிஞ்சு போச்சு கோயில் ஆண்டவனை பார்த்தார் கும்பிட்டு புள்ளையார் எழுந்தருளப் பெற்றேன் என்று ஆனந்தம் பெருகு காதல் வெள்ள நீர் கண் பொழிய திருமுத்தின் சிலுகையின் முன் வீழும் போது இவர் முத்து பல்லாக்கில் வரார் ராஜா ஓடி வந்து கண்ணீர் கொட்ட பல்லக்கு முன்னால விழுந்துகொம்பான் வள்ளலாறு எழுக என எந்திரியினான் துன்பத்தில் இருந்து எழுக அதே அர்த்தம் கீழே இருந்து எழுக அர்த்தம் இல்லை துன்பத்தின் எழுக என மலர் வித்த திருவாக்கால் மலர்க்கை சென்னி கொள்ள மகிழ்ந்து உடன் சென்று குலப்பதியின் மணி வீதி கொண்டு புக்கான் உள்ள கோயிலுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டான் இந்த பொன்ன காம் பார்க்கிறார் சிவபெருமானே உன் கும்புறவனுக்கு வியாதி வரலாமா நீ என்னன்னு கேட்காமலே கருணை காட்ட திருப்புகள ஒரு பாட்டு வரும் பெருமானே உன்னை கும்பிடுறான் உனக்கு என்ன துன்பம் என்ன துன்பம் கேட்காம அருள் செய்ய வேண்டும் அப்படி கேட்ட நாலு பேர் உன்னை பார்த்து சிரிப்பான் அது மாதிரி இப்ப பாட்டு துணி வளர்த்திங்கள் துளங்கி விளங்க சுடற்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேர்வர் அணிவளர் கோலம் எல்லாம் செய்து ஆச்சிரமத் ஆச்சிரமத்துறைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே இந்த பொன்ன இது வாட்டம் ஒரு மாறு செய்கிறாரே இதுதான் இவருக்கு பெருமையா பதினோரு பாட்டு சாமிக்கு பேரு மாற்று அறிவரதர் அம்பாளுக்கு பேரு பாலசுந்தரி பாடினார் நடராஜா முடிச்சுக்கிட்டு இருப்பார் அவனுக்கு என்ன பேரு முயலகன் இவர் பாடி முடிச்ச உடனே அந்த முயலகனை காண நடராஜா காலு கீழே ஒரு பாம்பு கிடப்பார் திரும்பினார் முயலகன் நோயும் போயிடுச்சு முயலகனும் போயிட்டான் அவனுக்கு முயலகன் பேரு இதுக்கு முயலகன் நோயின் போகணும்னு பாடினாரா அதுவும் போச்சு போச்சு ராமர் சுக்கிரீவன் இருக்க மரா மரம் இதுல எவன் அம்பு விடுறானோ அவனுடைய அம்புதான் வாலியின் மார்பை தொலைக்கும் அம்பு விட முடியுமா சந்தேகப்பட்டானா ஆஞ்சநேய சுவாமி பக்கத்துல வந்தாராம் ராமச்சந்திரமூர்த்தி இந்த மரமரத்துல அம்பு உடனே இருக்கு வரிசைக்கு ஒரு மரத்தை தொலைச்சாலே மரத்தை தொலைச்சுதான் உடனே ஏழு இசையும் பயந்துதான் ஏழு மலைகளும் பயந்தனவா ஏழு கடல்களும் பயந்தனவா ஏழு உலகங்களும் பயந்தனவா இந்த அம்புக்கு இலக்கு ஏழோன்னு ஏழா இருக்கிற எல்லா கிளையும் தம்பு பாயும் போல இருக்கு அப்படின்னு எல்லாம் பயந்துதான் அது மாதிரி முயலகன் போச்சு முயலகனும் மாறிட்டான் சாமி சர்ப்பன் சர்பம் தாங்கிய நடராஜமுத்தி முடிஞ்சது புரட்டன் திருப்பை நீலி திருச்சிராப்பள்ளி பக்கம் மணச்சநல்லூர்னு ஒரு ஊர் அதுக்கு பக்கம் திருப்பை நீலி அது என்ன பைநீலி வாழ கோயில்ல ஸ்தல வெருச்சம் வாழை மரம் வாழ பழம் வரும் சாமிக்கு எடுத்து வைப்பாங்க பொதுசோறு கொடுத்த இடம் நீலகண்டர் விசாலாட்சி திருப்பை போய் கும்பிட்டார் திரு ஈங்கோய்மலை முசிறிக்கு பக்கத்தில் இருக்கு திரு ஈங்கோய்மலை மரகதநாதர் மரகதவள்ளி காலை கடம்பர் மத்தியான வாட்போக்கி ராத்திரி மலை காலையில் கோயில் வாட்போக்கியில கும்பிடணுமா ராத்திரி மலையில கும்பிடணு கும்பிடணுமா அந்த ஊர் பழக்கம் அது இப்போ திருக்கொடிவாட செங்கூருக்கு வந்துட்டார் திரு கொடிவாட செங்குன்றூர் சொன்ன புரிய திரு இப்ப ரொம்ப பேருக்கு போறீங்க கொடிமாட செங்குன்று திருச்செங்கோடு பக்கத்துல பவானி திருச்செங்கோட்டுல வந்து தங்குறாள் செங்கோட்டு மலைய பார்க்கிறார் அருணகிரிநாத சுவாமி அதிகம் பாடிய தளத்தில திருச்செங்கோடு ஒன்று செங்கோடு அமர்ந்த பெருமாளே திருச்செங்கோட்டு முருகனை பார்க்கிறதுக்கு ஆயிரம் கண் பத்தாதான் நாலாயிரம் ரெண்டு கண் பத்தாதான் நாலாயிரங்கன்னு வேணுமா மன்றாடி மேலான தேவனை தெய்வத்தை செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரங்கண்படை திலனை அந்த ஆன்முகனே அந்த ஊர் திருச்செங்கோடு நாகாசலம்னு பேரு கந்தரனு பூதியிலே பாடப்பட்ட ஒரே தலம் திருச்செங்கோடு செங்கோட்டு வேலர் சுவாமிக்கு பேர் முருகப்பெருமான் அவருக்கு அபிஷேகம் கிடையாது பாஷாணத்துல பண்ணனும் ரெண்டு பாஷாண மூர்த்தி பண்ணாரா ஒரு பாஷாண மூர்த்திக்கு கோட்டிங் கொடுத்துட்டான் அது பழனியில வச்ச இன்னொரு மூர்த்திக்கு வெளியில கோட்டிங் கொடுக்கிறதுக்குள்ள போகர் சமாதி அந்த மூர்த்தி திருச்செங்கோட்டில் இப்ப அதனாலே அதுக்கு அபிஷேகம் கிடையாது கீழே ஒரு நீர் ஊற்று இருக்கு பக்கத்திலே சிவபெருமானீஸ்வரர் பாகம் பெரியார் அர்த்தநாரீஸ்வரர் திரு கொடிமாட செங்குன்றூர் ராத்திரி தங்கினார் பக்கத்தில பவானி பவானியில போய் கும்பிட்டு வந்துட்டார் பவானிக்கு பேரு தெரியுமோ திருநா அங்க ஒரு செய்தி பாருங்க நான் ஆண்டுதோறும் பவானியில போய் பேசிட்டு வர்றேன் பொள்ளாச்சி மகாலுமி ஒவ்வொரு வருஷமும் சித்திர மாசம் இல்லாட்டி ஜனவரி மாசம் வரும் ஒரு செய்தி சொல்லி இருக்கிறேன் பவானியில காரோன்னு ஒரு கலெக்டர் வெள்ளக்கார கலெக்டர் அவரு பவானி கோயில கோயிலுக்கு வந்து பார்ப்பார் கோயிலுக்குள்ள வரக்கூடாது கிறிஸ்தவன் வெளியில் அளிப்பார் அம்பாளுக்கு வேதநாயகி பேரு சுவாமிக்கு சங்கமேஸ்வரர் பேரு என்ன அது சங்கமம் காவேரியும் கொள்ளமும் சேர்ற இடம் சங்கமம் அதனால பவானி திருநனா சங்கமம் சங்கமேஸ்வரர் அழகான பெரிய மூர்த்தி பக்கத்துல வேதநாயகி இந்த கலெக்டருக்கு இந்த சாமியை விட இந்த அம்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படியே தூரத்தில் நின்று பார்ப்பார்கள் சரிய தெரியாது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு உருவத்தை எழுதி வைத்தேன் என் துணை உதிக்கே அபிராமி ஒரு நாள் ராத்திரி தூங்குறார் மழை கொட்டுது யாரோ கையுறாங்க இழுத்தால பின்னால போனார் வெளியில வந்தாச்சு கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டே போகுது அந்த பொண்ணு பக்கத்துல வந்துருச்சு தள்ளி போகுது பக்கத்துல வருது திரும்பினார் இவர் படுத்து இருந்த இடத்துல இடி விழுந்துருச்சு நான் உள்ள படுத்திருந்தா என்னாகி இருக்கும் இடி விழுந்து நான் செத்து போயிருப்பேன் இந்த பொண்ணு என்னை கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்துருச்சு திரும்பி பார்க்கிறார் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த அம்மான் மறைஞ்சாச்சு வேத நாயகி என்ன பேர் ஓடி வந்தார் கோயிலுக்குள்ள போக கூடாது இல்ல ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்தார் ஒரு மாடம் தயார் பண்ணார் அம்பா சன்னதியில அந்த மாடத்து வழியா பார்த்துட்ட இன்னைக்கு அந்த மாடம் இருக்கு அம்பாளுக்கு ஒரு அற்புதமான பள்ளியரை ஊஞ்சல் பண்ணி கொடுத்த இப்பவும் இருக்கு போட்டு பவானி திருநனா கும்பிட்டாரா திரும்பவும் திருச்செங்கோட்டுக்கு வந்துட்டார் திருச்செங்கோட்டில் அடியார்களோட சம்பந்த சுவாமி இருக்க எல்லாருக்கும் குளிர் ஜரம் வந்துருச்சு குளிர் அதிகம் பனி கொட்டுது தாங்க முடியாத குளிர் அந்த ஊர்ல எல்லாம் தடுமாறு எல்லாருக்கும் காய்ச்சல் குளிர் காய்ச்சல் இவர் கூட போனவங்க பத்தாயிரம் கணக்கில் இருக்கு குளிர் காய்ச்சல் வந்துட்டு என்ன செய்ய கிருபானந்த அப்பாவுக்கு அப்பா காங்கேயநல்லூர்ல இருந்து பரணிக்கு போனாரா நடந்து அப்போ காங்கே நல்லூர்ல காலரா ஒரு பொல்லாத வியாதி பரவி இருந்துச்சான் வந்தவனை உள்ள விடுவாங்க காங்கேய நல்லூர் உள்ள போயிட்டாங்க நீ எந்த ஊரு பொய் சொல்லி இருக்கலாம் அங்கிருந்து நடந்து வந்திருக்கு இந்தா இருக்கு பழனி மலை பொய் சொல்லல நான் காங்கேய நல்லூர் அங்க இருந்தவுடைய நினைச்சு கும்பிட்டு திரும்பிவிட்டானா வாரியார் சாமி எழுதுறார் அப்படிப்பட்ட புண்ணியவானுக்கு பேரனா பிறந்ததுனாலே பகவான் என் மீது கருணை காட்டினான் என்கிறார எப்படி அதான் உண்மை இப்ப என்னாயி போச்சு குளிர்ஜுவரம் வந்துருச்சு எல்லாரையும் பாதிக்கிறது கால்ரா வந்தா எல்லாரையும் பாதிக்கிறவன் சொன்னான்ல சாமி கவலைப்படவே இல்லை அந்த வென இந்த வென அதை விட்டு நான் சொல்றத சொல்லு எல்லா வெனையும் உன்னை விட்டு ஓடிப்பேன் நமக்கு யாராவது சொல்லுவானு அறிவீர் நடந்துச்சு நீ போன பறவை தப்பு அதனால இப்படி நடந்துச்சு எல்லாம் வேணாம் போய்வினை நாடாது இருப்பதும் உந்தவக்கு ஊனம் என்றே நீ உயிரி அடைய ஒரு பாதை இருக்கிறது அதை விற்றாதே என்ன செய்யணும் கைவினை செய்து கோயில்ல போய் திருப்பணி பண்ணணும் எம்பிரான் கடல் போற்றுரும் சிவருமான கொம்புல நாம் அடியோ அதான் முக்கியம் நாம் அடியவர்கள் ஒன்றும் பண்ணாது திருநீலகண்டம் திருநீலகண்டத்தின் மீது ஆணை எந்த வினையும் நோயும் நம்மை ஒன்றும் செய்யாது ஏன் நாம் சிவன் அடியார்கள் அத்தனை பாட்டு இவர் கூட வந்தவங்களுக்கு மட்டுமில்லை ஊர்காரங்க அத்தனை பேருக்கு அந்த வியாகி போய்விட்டது கொடி மாடச் சென்பூர் அப்புறம் அடுத்த ஊருக்கு போயிட்டார் திருச்சேலூர் ஒரு தேவார வைப்பு ஸ்தலம் பிள்ளையார் பாட்டு கிடைக்கல திரு பாலைத்துறை இதெல்லாம் போனதான் சேக்கிலார் பாடுறார் பாட்டு கிடைக்கல திருநல்லூர் திருநல்லூர் போயிருக்கிறீங்களா சிவலிங்கத்துக்கு அஞ்சு நேரத்தில் அஞ்சு வர்ணவரம் பஞ்சவர் சொன்னார் எங்க ஊர்ல கலர் அவருக்கு ஒரு ஆசை அஞ்சு நேரத்தில் அஞ்சு கலர் திருச்சி பக்கம் உறையூர் இருக்கு அங்கேயும் அதே மாதிரி மூக்கேச்சரம் பேரு அங்கேயும் அதே மாதிரி அஞ்சு நேரத்தில் அஞ்சு நேரம் திருநல்லூர் அங்கேதான் திருநாவுக்கரசி பெருமானுக்கு சிவபெருமான் தலையிலே மணிமுடி சூட்டின மாதிரி திருவடி சூட்டியது அமர்நீதியார் இருந்த பகுதி பஞ்சவர்ணேஸ்வரர் கல்யாண சுந்தரி ஆறு நாளிகைக்கு ஒரு முறை நிறம் மாறும் அஞ்சு வரை அல்லும் பகலு அறுபது நாளிகை பகல் முப்பது நாளிகை ஆறு நாளிகைக்கு ஒரு நிறம் மாறும் அஞ்சு ஒரு நாளிகைன இருபத்தி நாலு நிமிஷம் சிவலிங்கம் முனிவர் கும்பிட்ட சிவலிங்கத்தின் மேல வண்டு தொலைச்ச அடையாளம் இருக்கும் கேட்டு பார்க்கணும் ஒவ்வொரு நேரம் மாறிக்கொண்டே இருக்கும் திருநல்லூர் கும்பிட்டார் திரு கருகாவூர் திரு கருகாவூர் கர்ப்பத்தில் குழந்தை இருந்தா அங்கிருந்து ஒரு எண்ண அனுப்புவாங்க அதை வாங்கி வயிற்றுல தேய்ச்சிக்கிட்டா சுகப்பரசம் ஆகு ரெண்டு சேர்ந்து வருவேன் ஆகும் கர்ப்புரீஸ்வரர் கர்ப்பரட்சாம்பிகை புனுகு சாத்துவார்கள் புற்று மண் நந்தியம் பெருமானம் விடங்கம் உளிகொண்டு செதுக்கப்படாத மூர்த்தி திரு கருகாவூர் அடுத்த ஊர் திரு அபடி வன நல்லூர் ரொம்ப பேருக்கு சொல்ல தெரியாது அவள்வன் அவனார்ப்பாங்க அதுக்கு ஒரு கதை இருக்கு ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனா ரெட்ட புள்ள ஒரே மாதிரி ரெண்டு பெண் குழந்தை இருக்கு ரெண்டு பெண்ணும் அழகா இருக்கு முதல்ல பிறந்த பொண்ண இவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க இதே மாதிரி தான் அந்த பொண்ணும் இருக்கும் இவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் ஆகி பொண்டாட்டியோட ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தான் அப்புறம் ஏதோ வெளியூருக்கு போக வேண்டிய அவசியம் போயிட்டான் தீர்த்த யாத்திரை போயிட்டான் அந்த காலத்துல சில பழக்கம் போனா அதுக்குள்ள இவளுக்கு வைசூரி பார்த்திருச்சு மூத்த அதான் இவன் பொண்டாட்டிக்கு வைசூரி பார்த்ததுல ஒரு கண்ணு போயிருச்சு வைசூரி பார்த்தா என்ன ஆகும் தெரியும்ல எதுக்கு பயப்படாதவனும் பெரியவன் வெள்ளக்காரங்களை பக்தர்கள் தேச பக்தர்கள் ஏமாத்தினது காமராஜர் ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டார் தேடி வர்றான் வெள்ளக்காரன் உள்ள ஜெயில போட்டுருவான் இந்த வீட்டை அம்மா சொல்லிடுச்சு ஒண்ணும் கவலைப்படாதீங்க நீங்க உட்காருங்க தன் பேரனை படுக்க போட்டுது போர்த்தினுது உடம்பு பூரா வேப்பிலையை வச்சுது வெளியில ஒரு வேப்பலைய குத்திருச்சு என்ன மேலே என்னாச்சு கேட்டான் மேல அவ்வளவு திரும்பி கொண்டாட்டி அடையாளம் தெரியல அந்த இன்னொரு பொண்ணத்தை அடையாளம் தெரியுது இதுதான் என் பொண்டாட்டின் யார கொழுந்தியால புரியுதா இவன் கொண்டாட்டி அடையாளம் மாறி போயிட்டான் வைசூரிகினால பெரிய தகராச்சு நீங்க என்ன ஏமாத்தறிங்க இவ யாரோ தெரியல இளையவள் தான் என் மனைவி அப்படிங்கிறான் என்ன செய்யறது கோயில் போய் அந்த அப்பா விழுந்து அழுதார் சிவபெருமான் சிவபெருமான் உடைய பக்தர் அதனால அவளை கோயில் தீர்த்தத்துல போய் குளிக்க சொல்லு இந்த வைசூரி பார்த்த பெண்ணு கோயில் தீர்த்தத்துல போய் குளிச்சுட்டு வர பழைய மாதிரி வந்துட்டான் யுவதாயம் கொண்டாட்டின்னா அவள் இவள் அவன நல்லூர் அவள் இவளி வன நல்லூர் பேரு தம்பரி சுடையார் அவருக்கு பேரு சௌந்தரியவல்லி பேரு குளிச்ச தீர்த்தம் சந்திர புஷ்கரிணி காவிரி தென்வரி திருப்பருதி நியமம் பருதினா சூரியன் சூரியன் வழிபட்ட திருக்கோயில் பருதி மங்கள மங்களநாயகி கும்பிட்டார் திரு பூவனூர் புஷ்பவனநாதர் கற்பகவல்லி பாட்டு கிடைக்கலை திரு ஆவூர் பசுபதீச்சரம் சம்பந்தர் பாட்டு கிடைக்கலை திருநல்லூர் திரும்ப திருவலஞ்சுடி அருமையான கோயில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சாமிமலை சாமிமலைக்கு போற பொழுது இடதுகை பக்கம் திருவலஞ்சொடி கடல் நுரையினால் செய்யப்பட்ட பிள்ளையார் தாண்டி உள்ள போனா சுவாமி மனை திருவலஞ்சுக்கு போயிட்டார் காவேரி வெளத்துல பாஞ்சிடான் ஏறண்ட முனிவர் காவேரிய தடுக்கணும் என்ன செய்யலாம் ஏறண்ட முனிவர் குறுக்கல பாஞ்சிட்டானா இவருக்கு பயந்து காவேரி நின்றுச்சான் இல்லையா காவேரி பூமிக்குள்ள போயிருக்குமா ஏறண்ட முனிவர் இருந்த இடம் காவேரி வெளிப்பட்ட இடம் செஞ்சடை நாதர் பெரிய நாயகி பிள்ளையாருக்கு வெள்ள பிள்ளையார்னு பேரு அற்புதமான பதிகள் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனடை முழுமணி தரளங்கள் பண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சுளி வானனை வாயார மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சு வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் வழிபடும் புரியமே நீ எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கே புண்ணியம் பண்ணன்தான் கோயிலுக்கு போகலாம் இல்லைன்னா கோயில் வாசனத்துக்கு போயிட்டு திரும்பிடுவேன் புண்ணியம் பண்ணன்தான் அது கிடைக்கும் அந்த பாட்டு அடுத்த ஊருக்கு போற திருவலஞ்சுடியில போற பொழுது வெயில் காலம் வந்துருச்சு இவர் முத்து பல்லக்கில போறவரா நடந்து போக ஆரம்பிச்சார் அன்பர்கள்லாம் நடந்து போறாங்க நம்ம மட்டும் பல்லக்கில போகக்கூடாது கீழே சில நேரம் அப்படி நடந்து போனா கால் சுடுது திரு ஆறை மேற்களி திருச்சக்தி முற்றம் இங்க எல்லாம் ஒன்னும் போச்சு காணும் திரு வந்துட்டார் திருப்பட்டி சடம் நடந்து வர சொல்லு குழந்தை வெப்பத்தை வெப்பத்தை தாங்க முடியாது ஆண்டவன் கோபத்தை தாங்கலாம் அதை வாங்கி விடுற அடியார் கோபத்தை தாங்க முடியாது வெப்பம் தாங்கல கால் கஷ்டப்படுது சிவபெருமானை நினைக்கிறார் சிவபெருமான் முத்து பந்தல் போட்டார் ஒரு பூதம் முத்துநாள பந்தல் கொண்டாந்து ஆச்சரியம் அழியார்கள் தாங்கி கொண்டார்கள் இது ஈசன் அருள் என்றார்கள் விழுந்தார் வணங்கினார் அண்டர் பிரான் எடுத்த திருவடி நிழல் என்று நினைத்துக் கொண்டார் பட்டீச்சரத்திலே தேனு புரீசர் விளாம்பிகை வழிபட்டார் அஞ்சு நந்தி இருக்க பட்டீச்சரம் அஞ்சு நந்தியும் விலகி இருக்கும் சம்பந்தர் பார்க்க வேணும் என்று அஞ்சு நந்திகளும் விலகி இருந்த திருத்தலம் திருப்பட்டிச்சடம் அப்புறம் திருச்செங்கோடு அதுக்கு பக்கம்தான் எல்லாம் கும்பிட்டுட்டு திருப்பாண்டி கொடுமுடி வந்துட்டார் அருமையான திருத்தலம் திருப்பாண்டி கொடுமுடி கொங்கு நாட்டில் மூவரும் பாடிய திருத்தலம் இது ஒன்னுதான் எது திருப்பாண்டி கொடுமுடி ஏன் திருப்பாண்டி கொடுமுடிக்கு ஆயிரம் சிகரங்கள் காற்றுக்கும் மேருமலை அப்படியே இருக்கு ஆதிசேஷன் அது மேல வந்து படுத்துக்கொண்டதாக வரலாறு ஆதிசேஷனுக்கு ஆயிரம் தலை மேருமலையில ஆயிரம் தலையவும் வச்சு படுத்துக்கிட்டார் எங்க என் தலையை மீறி மேருமலையை தூக்கி ஏறி பார்க்கலாம் அஞ்சு சிதறங்களை பேத்து எடுத்துட்டார் திருவண்ணாமலை மரகரமா இருந்தது ஈங்கோய் மலை மாணிக்கமா இருந்தது வாட்போக்கி மலை நீளமா இருந்தது பொதிகை மலை வைரமா தெரிஞ்சது திருக்கொடுமுடி திருப்பாண்டி கொடுமுடி அஞ்சு மலை திருப்பாண்டி கொடுமுடி வைரமலை மாலும்ரமனும் வழிபட்டாகம் கவி காவிநாயக பெருமான் பாண்டியனுடைய விரல் ஒடிந்து போனது வளர்ந்த இடம் மற்றர்த்தி சுவாமிகள் பாடுறார் அங்கே வந்து கொடுமுடி வரதர் பன்மொழி அம்மை சம்பந்த சுவாமி வாக்கு ஒரு பாட்டு பாடுகிறேன் பெண்ணமர் மேனியினாரும் செஞ்சடையாரும் கண்ணமர் நெற்றியினாரும் காதமருங் குழையாரும் எண்ணமருங்குணத்தாரும் இமையவர் ஏத்த நின்றாரும் பன்னமர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரு திருப்பாண்டி கொடுமுடி கும்பிட்டார் கரூர் திண்டுக்கல்லுக்கு பக்கம் கொங்கு நாட்டு தலங்களில ஏழாவது தலம் கரூர் கருவூர் நான் சொன்னேன் கிருபானந்த வாரியார் சுவாமிய கூப்பிட்டாங்க நீங்க கருவூருக்கு வரணும்னு அவர் சிரிச்சார் கருவூருக்கு திருப்பி போப்படாதுன்னு தானே முருகனை கும்பிட்டு இருக்கேன் என்ன கருவூருக்கு கூப்பிடுறீங்களே கருவூர் என்ன அர்த்தம் தாய் வயிறு கர்ப்பம் வாழ்ந்த கரூர் ராஜா ராஜராஜ சோழன் பெரிய சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்றான் அஷ்டமந்தன வைக்கிறான் ஒட்ட மாட்டேங்குது எங்க பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பெரிய கோயில் கரூர் சித்தர் வந்துட்டார் அஷ்டமந்தனத்தை வாங்கினார் எட்டு மருந்து வாய் எச்சில் தாம்பூலம் துப்பினார் குழைச்சார் அப்பினார் நின்னு இன்னைக்கு அப்படிப்பட்டவர் மணிமொழி சூட்டக்கூடிய ஒன்று கருவூர் எரிபக்தர் பிறந்த ஊர் கருவூர் சுவாமி பசுபதிநாதர் அம்மை சௌந்தர்ய நாயகி கும்பிட்டார் திருவாட்போக்கி திருவாட்போக்கி ரத்தனமயமான மலை ரத்தினி திருப்பி சொல்ல முடியுமா என்னாலேயே முடியாது அத்தனை ஊர் நடந்திருக்கார் பாருங்க இன்னைக்கு இவ்வளவு சௌரியம் இருக்கே சார் நம்ம போனோமா அந்த புண்ணியவான் சைவத்தை பரப்பனு ஊரா போயி கிராமத்துக்கு போய் அங்க சின்ன பிள்ளைங்க அங்க பாடி அங்க உள்ள சௌரியங்களோட இருந்து பதினாறு வருஷமும் நடந்து நடந்து நடந்து இல்ல பல்லக்கில் போய் பரப்பினார் அதனாலதான் ராமலிங்க சாமி பாடினார் சைவந்த அழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டு அழைத்தாண்டி பொய்வந்த போகாண்டி அந்த புண்ணியின் பொன்னடி போற்றுங்கடி திருப்பராய்த்துறைக்கு வந்துட்டார் திருப்பராய்த்துறைக்கு என்ன சிறப்பு தெரியுமா சித்பவான ஒரு அற்புதமான கல்லூரி கட்டணிடம் திருப்பராய்த்துறை சித்பவானந்த சுவாமிக்கு ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் திருவாசகத்திலும் ஈடுபாடு உள்ளவர் இந்தியாவில் ஸ்ரீ ஒரு அமைச்சர் ஸ்ரீ சுப்பிரமணியத்தினுடைய சித்பவானந்த சுவாமி எந்த இன்பமும் எனக்கு வேண்டாம் சொத்து வேண்டாம் எல்லாத்தையும் விட்டு விட்டு சன்னியாசிய வெளியூருக்கு ஸ்டேஷன்ல வந்து இறங்குவாரா ஒரு கூட்டம் உட்காந்து இருக்குமா ஏன் திருப்பராள் துறை போறதுக்கு கும்மிட்டு திருடன் வருவான் போக கூடாது ஸ்டேஷன் மாஸ்டரை கேட்பாங்களாம் இவர் சொல்லுவா பேசாம இங்கேதானா இருக்கோ ராத்திரி பத்தரை மணிக்கு கடைசி ட்ரெயின்ல கீதா சாமியார் வருவார் யாரு கீதா சாமியார் சுவாமி சித் பவானந்தா கீதா சாமியார் வருவார் பாடிக்கிட்டே வருவார் அவர் கூட பொங்கோ பயமே இருக்காது கீதாசாமியார் திருவாசகம் பாடிக்கிட்டு போவார் நம சிவாய் தாழ்வாழ்கொழுதும் நீங்க கூட்டம் பாடிக்கிட்டே போகுமா எப்ப நாற்பது வருஷத்துக்கு என்ன வளர்த்திருக்கிறாங்க பாத்தீங்களா பயப்படுற பொழுது பகவான் தான் காப்பாத்துவான் திருப்பராய் துடை பறாயின்னா ஒரு மாதிரி முரட்டு மரம் வெட்ட முடியாது என் மனசு பறாய் மரம்னு மாணிக்கவாசகசாமி சொல்லுவார் வன்பராய் முருடுக்கும் என் சிந்தை மரக்கன் என் சொ இரும்பினும் வலிது தென்பராய்த்துறையாய் சிவலோகா திருப்பெருந்துறை மேவிய சிவனே சுவாமிக்கு பேரு தாருகவனேஸ்வரர் அம்பாளுக்கு பேரு பசும் பொன் மயிலாள் பசும் பொன் மயிலாம்பாள் ராமகிருஷ்ண தபோவனம் ரொம்ப நாள் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் சாமி வாழ்ந்தார் அதுக்கப்புறமா பல இடங்கள் கட்டப்பட்டன இன்னைக்கு அது பெரிய ஸ்தாபனமாக நிலைத்து நின்று இந்து மதத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது ராமகிருஷ்ணம் திரு ஆலந்துரை திருச்சிக்கு மேற்கே ஆறு மைல் திருச்செந்துரை திரு மாமலை மூணு பேரும் வழிபட்ட தலம் திரு மாமலை உயிர்கொண்டான் மலையின்னு இப்ப பேரு கற்பகநாதர் பாலாம்பிகை வில்வ மரம் அந்த கோயில்ல ஒரு விசேஷம் பாருங்க கோயிலுக்கு திருப்பணி ஆரம்பிச்சாங்க பழைய அம்பாள் கையில ஒரு பூ இருக்கும் அது என்னாச்சு உடஞ்சு போச்சு கையில உள்ள பூ உடஞ்சு போச்சு கல் விக்கிரகம் எல்லாரும் சொன்னா ஒச்சமா போன அம்பாளை கடல் திருச்சி போட்டு அப்படி செய்யக்கூடாது பகவான் ராமகிருஷ்ணர் அதை எடுத்து காட்டினார் கல்கத்தாவில அவர் இருந்த கோயில்ல ராதா காந்தர்னு ஒரு கிருஷ்ணன் சென்ன கிருஷ்ணனுக்கு கை ஒடிஞ்சு போச்சு தூக்கி கடல்ல போட்டுக்கிட்டான் யாரு அந்த ஊர் இருக்குமா ஜமீன்தாரிணி ராணி ராஜமணி தேவி சுவாமி பகவான் ராமகிருஷ்ணர் கூப்பிட்டார் ஜமீன் தாரிணி அம்மா கிருஷ்ணனுக்கு கை ஒடிஞ்சு போச்சுன்னா கடல்லையா தூக்கி போடுறது ஆமா கொச்சமான புத்தியை வைக்க கூடாது உங்க மாப்பிள்ள மதுராநாதர் நாளைக்கு கை ஒடைஞ்சு போச்சுன்னா கடல்ல ஓடுவீங்க கைய நான் ஒட்ட வச்சு கைய ஒட்ட வச்சு தங்கத்தனால காப்பு மாதிரி பண்ணி ரெண்டு கண்டையும் ஒட்ட வச்சு போட்டு விட்டாருங்க ராதா அது மாதிரி அம்பாளுக்கு கையில ஒரு பூ பூ உடஞ்சு போச்சு கடல்ல ஓடுட்டான் ராத்திரி கனவுல அம்பாள் போய் காட்சி கொடுக்கறான் கடல்ல போட கூடாது இங்கேதான் வைக்கணும் இன்னைக்கு ரெண்டு அம்பாள் ஒரு பக்கம் புதுசாடி மாமனை ஒரையூருக்கு ரொம்ப சிறப்பு சோழ நாட்டு ராஜா யானையில வந்தான் ஒரு கோழி எழுத்தாபல வந்து யானையோட சண்டை போட்டுதான் கோழி கோழி குத்திர குத்திர யானை பயந்துருச்சான் என்னடா இது கோழி யானை ஜெயிச்சது இந்த ஊர்ல வீரர் ரொம்ப அதிகம் கோழியூர்னு பேரு உறையூர் பேரு சீரங்க ரங்க நாச்சியார் உரையூர்ல தான் இருக்கிறாங்க சீரங்கத்துக்கு பெருமாள் அப்பப்ப வந்து பார்த்துட்டு கோயில்ல ஏற்பாடு அப்படி உறையூர் நாச்சியார் பெருமாள் வைகுண்டம் அது ஒரு பக்கம் இந்த மூர்த்தி சரத்துக்கு நான் போய் பார்த்திருக்கேன் பஞ்சவர்ணேஸ்வரர் அஞ்சு நேரம் அடிக்கடி அந்த தோற்றம் மாறும் பஞ்சவர்ணேஸ்வர் காந்திபதி நிறைய அற்புதங்கள் உள்ள ஸ்தலம் உறையூர் அந்த ஊர்ல சிவ தீர்த்தம் கும்பிட்டார் திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டார் தாயுமானவரை தாயும் மாணவன் தந்தையாயிருக்கிற பெருமான் ஒரு செட்டி பெண்ணுக்காக தாயுமானவன் செட்டி பெண்ணுக்கு அவங்க அம்மா வர்றேன்னு சொன்னா காவேரியில வெள்ளம் வர முடியல அந்த காலத்துல பாலம் கிடையாது தவிக்கிற அங்க இருந்து சிவா சிவா நீதான் காப்பாத்தணும் பெருமானே பொறுப்பெருமான் எல்லா பொண்ணுக்கும் அம்மா பக்கத்துல இருந்தா ஒரு தைரியம் இவளுக்கு அம்மா இல்லை காணும் வரல கும்பிட்டாலா சிவபெருமான் அம்மாவா வேஷம் போட்டுக்கிட்டு வந்துட்டார் பிரசவத்தை பார்த்தார் மூணு நாள் கூட இருந்தார் மருந்தெல்லாம் கொடுத்தார் இது எந்திரிச்சு உட்கார் நேரம் போயிட்டார் இவ அம்மா அப்பத்தான் வெளில மடிஞ்சு உள்ள வாரா என்னடி ஆச்சு என்னம்மா என்ன சொல்ற குழந்தை பிறந்திருச்சா பிறந்து மூணு நாள் ஆச்சு எனக்கு தெரியல நான் இங்க மாட்டிக்கிட்டேன் அப்ப மூணு நாள் எங்கூட இருந்தது யாரு நான் சிவபெருமான கும்பிட்டேன் அந்த பெருமான் தந்தையானவன் தாயும் மாணவனாக வந்தான் தாயுமானவர் அவருக்கு பேரு பெரிய சிவலிங்கம் நன்றுடையானை போய் பாருங்களேன் கும்பிட்டு நன்று உடையானை நம்ம வச்சிருக்க பணங்காசு நம்மளுக்கு வந்தது ஒரு நாளைக்கு போயிடும் அவனுக்கு அப்படி இல்லை என்னைக்கு இருக்கிறது சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூறையன் உள்ளம் குளிருமை நாயேனை தாயகனை பொக்கும் பெருமையனை சி ஏதுமில்லாத தாயான ஈசர்கே சென்று போ தும்பி திருவாசகம் இப்ப நான் ஒரு தேவாரம் சொன்ன பாருங்க சம்பந்த சுவாமி பார்த்து நன்றுடையானை அதை படிச்சா நல்ல பரசும் எந்த ஆபரேஷனும் வேண்டாம் குழந்தை நழுவி வெளியில வந்துடும் என்ன டாக்டருக்கு பொழப்பு போயிடும் போன பொழுது நமக்கு என்ன பதினோரு பாட்டுங்க அனுபவத்தை சொல்ற பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன் உண்மை பல இடங்கள்ல பார்த்திருக்கேன் அத ஒழுங்க படிங்க குழந்தை நல்ல பிறக்கும் அங்க பாடுற பாட்டு நன்றுடையானை மட்டுவார் குழலி தாயிமான பெருமாள் வாசித்து காணொண்ணாதது வந்துட்டிருக்கு அகிலாண்டேஸ்வரி அட்டமா சித்தி தரக்கூடியவள் கோச்சன்கள் சோழன் முன் பரவியிலே கும்பட்ட திருத்தலம் திரு வெண் நாவல் நாவல் மரத்தின் கீழே பெருமான் அண்ணல் அம்பிகை வழிபட்ட தலம் அம்பாள் பூஜை பண்ணலாம் இன்னைக்கு மத்தியான பூஜை அந்த கோயில் அர்ச்சகர் சேலையை கட்டிக்கிட்டு போய் பூஜை பண்ணுவார் அகிலாண்டேஸ்வரி பூஜை பண்றத அர்த்தம் அகிலாண்டேஸ்வரியின் கருணைக்கு என்ன கிடையாது தாயுமான சுவாமி அகிலாண்டேஸ்வரிய போய் கும்பிடுவாரா யாரு தாயுமானவர் என்ற சன்னியாசி பட்னத்தார் தாயுமானவர் தெரியுமல்ல தாயுமானவர் போய் கும்பிடுவாரா அகிலாண்டேஸ்வரிக்கு முன்னால நிப்பாராம் அட்ட சித்தி நல்ல விருது கட்டிய பொன் அண்ணமே புகழ் காவல் வாடும் அகிலாண்ட நாயகி என் அனுபவம் திருவானை கும்பாபிஷேகம் அது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு அப்ப நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு நேரம் நாற்பது வருஷத்துக்கு முன்னால அநேகமா சரியா இருந்தா அம்பது வருஷம் இருக்கும் நான் கோயில்ல போயிட்டு அந்த கும்பாபிஷேகம் பார்த்துட்டு அகிலாண்டேஸ்வரி கும்பாபிஷேகம் அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு முன்னால இருக்கிற வீடெல்லாம் எரிஞ்சு போயிடுவான் அந்த பார்வை அவளது உட்குறான் ஆதிசங்கரர் வந்து ஒரு பிள்ளையாரை எதிர்த்தாப்புல உட்கார வச்சார் இவ காதுல ஒரு தாடங்கம் போட்டார் பெரிய குலை கொலைன்னு சொல்லக்கூடாது காது பூராத்துக்கும் தாடங்கம் போட்டார் அம்பாளுடைய வேகம் கொஞ்சம் குறைஞ்சது அதனால காஞ்சி பரமாச்சாரியார் அன்னைக்கு வந்திருந்தார் கும்பாபிஷேகத்துக்கு நூறாண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எனக்கு முன்னால அந்த இடத்துல அவர் நிக்கிறார் நான் இந்த இடத்துல நிக்கிறேன் கூட்டம் சரியான கூட்டம் எல்லாரும் அவர் காலில் விழுந்து கும்பிட்டாங்க சாமி ஓடிய போயில வந்து என்ன கும்பிட்ட பாவம் எனக்கு இப்ப நம்மள அருந்தா என்ன கும்பிடுன்னு சொல்லுவோம் ஓடி போட்டாருங்க பரமாச்சாரியார் அகிலாண்டேஸ்வரியா அவ்வளவு அழகா இருப்பா பேசு அவங்களோட அந்த ஸ்தலம் திருவானை காவல் விண்ணவர் போற்றி செய்ய நன்னி இறைஞ்சி முன் வீழ் கெழுந்து அண்ணல் கோச்சங்கண் அரசன் செய்த பன்னொரு செந்தமிழ் மாலை பாடி வெண்ணாவல் நாகம் பணிந்ததுவும் எல்லாம் பாடுறின் பான்மையினால் திருவாணை காவல் காலமேகப்பழவர் ஒரு பாட்டு பாடுறார் அங்க இருக்கிற பிள்ளையார கும்பட்டா என்ன கிடைக்கும் ஒரு பிள்ளையார் இருக்கார் அம்பாளுக்கு நேரம் ஏரானை காவிலுரை என் ஆணை கன்றடித்தோராணை கன்றுதலை போற்றினால் பக்தி வரும் புத்திர உற்பத்தி வரும் சக்தி வரும் சித்தி வரும் தான் புத்தி வரும் பக்தி வரும் பிள்ளைகுற்றி நல்லா பிறக்கம் சக்தி வரும் சித்தி வரும் இவ்வளவு வருமா போய்பாடினார் புறப்பட்டார் திருக்கயிலை திருவானைக்கா திருவாரூர் மூனையும் சேர்த்து பாடிட்டு திருத்தவத்துறைக்கு வந்துட்டார் திருத்தவத்துறை லால்புடி சம்பந்தர் பதிகம் கிடைக்கவில்லை அது பக்கத்தில் சிவபூஜை பண்ற மார்க்கண்டேயர் வழிபட தண்ணி பாலாக மாறிய ஸ்தலம் திருமூலநாதர் மோகநாயகி வழிபட்டார் திரு எறும்பியூர் திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு வேடிக்கை தெரியுமா அதை சுத்தி ஒரு நாலஞ்சு ஸ்தலம் ஒன்னு ஈங்கோய் மலை ஈ வழிபட்டது இந்த பக்கம் எறும்பு யூர் எறும்பு ஒரு பக்கம் திரு ஆனைக்கா ஆன வழிபட்டது வேடிக்கை வாங்க சிலந்தி வழிபட்டது ஆனை சிலந்தி எறும்பு ஈ அதெல்லாம் கும்பிட்டு மனுஷா நீ கும்பிடப்படாதாங்க அதை சுத்தி வர ஆலயங்கள் அப்படி திரு எறும்பியூர் எறும்பீசர் சௌந்தரநாயகி தேவர்கள் எறும்பாக வந்தார்கள் அந்த சிவலிங்கத்தை தலைவி பார்த்திருக்கேரம் எறும்பீசர் கோயில் திரு எறும்பூர்னு பேரு பாரத் கதி எலக்ட்ரிகல்ஸ் அதான் திரு எறும்பியூர் திரு நெடுங்கலம் வந்துட்டார் அருமையான கேத்திரம் நாம் பெரிய செயல் சொல்ல போறோம் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் நான் சொல்ற ஒரு பாட்டை சொல்லுங்க கஷ்டம் கூட தீந்து போயிடும் திருநெடுங்களம் சின்ன சிவலிங்கம் வெளியில அம்பாள் சன்னதி நித்திய சுந்தரர் ஒப்பிலா நாயகி அங்க வர்றார் நம்ம சம்பந்த சுவாமி அம்புடுறார் நாங்க கைலாஸ் யாத்திரை போனோம் இரண்டாயிரத்தி அஞ்சில கைலாஷ் யாத்திரை எங்களோட ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வந்தாங்க பல பேர் இவங்க ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரைக்கும் பாத யாத்திரை போனவர் நடந்து போனவர் நாலு மாசம் நடந்தார் அத்தனை தூரம் நடந்தவர் இப்போ எங்களோட கைலாசத்துக்கு வர அவர் மனைவியின் கூட வர்றாங்க அது கடுமையான யாத்திரை கைலாசம் டெல்லி வரைக்கு போய் டெல்லியிலிருந்து பிளேன்ல புறட்டு நேபாளத்தின் தலைநகர் காட்மண்டு போய் காட்மண்டுல இருந்து கொடாரிங்கிற ஒரு ஊருக்கு போய் அங்கிருந்து ஒரு பாலம் நட்பு பாலம் திபேத்து சீனாக்காரன் குருக்கு திவேத்துக்குள்ள போய் அங்கிருந்து ஜீப் எடுத்து ஆயிரம் கிலோமீட்டர் போகணும் முதல்ல ஒரு இருநூத்தி கிலோமீட்டர் போனா நியாலம் மரமணம கை அது காடு அவ்வளவு குளிர் அப்படியே தாண்டி போனும் நியாரத்தில் போய் தங்குறான் குளிர் கடுமையா இருக்கு குளிர் உடம்பு தாங்கல இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வாந்தி எடுக்குது தலைவடிக்குது காய்ச்சல் வருது பசிக்கல உடம்பு தளர்ந்துருச்சு இன்னும் எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஜீப்ல போகணும் மலை ஏறணும் எங்கே நடக்க முடிய எடுக்குது பசி இல்ல தலைவடிக்கு நாளைக்கு காலையில புறப்படணும் ஒரு நாள் ஒத்தி போடுவோம் இங்கே தங்கிருவோம் சரி ஒத்தி போடுறது ரொம்ப கஷ்டமான காரியம் நாங்க புக் பண்ண ட்ரெயின் பிளேன் அவ்வளவு ஒரு நாள் ஒத்தி போட முடியுமா டிக்கெட் எங்க போய் எடுக்கிறது பரவாயில்ல இந்த அம்மாவை உட்கார வச்சான் மறுநாள் எங்க சிவலிங்கத்தை எல்லாம் கொண்டு விட்டு போனதை வச்சான் இப்ப நான் சொல்ற பதிகத்தை படிச்சான் திருநெடுங்கல பதிகம் திருஞான சம்பந்தர் பாடிய திரு நெடுங்களப் பதிகம் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் என்று பேசி நல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்கலையாய் இடர்னா துன்பான் நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நின் அடியே வழிபடுவான் அடியான் என் கூட்டுதைத்த பொன்னடியே பரவினாள் பூ ஒரு நீர் சுமக்கும் நின் இடர் கலையாய் துன்பத்த மாற்றனும் துன்பத்தை மாற்றனும் துன்பத்தை மாற்றனும் பத்து பாட்டு கொடுத்தான் நெடுங்களேயனே காலையில படிச்சோம் மத்தியானம் சாப்பிட்டு படிச்சோம் சாயந்தரம் படிச்சோம் மறுநாள் காலையில நியாலத்தில் எந்த போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றது திபேத்து முழு தெரியாத பகுதி தவிக்கிறோம் இங்க காண அங்க காண அந்த ரூம்ல காண நாங்க அறுபது பேர் படுத்திருக்க எந்த அறையிலையும் காண கஷ்டம் போய் மாத்திக்கிட்டு உட்கார்ந்து என்னன்னு கேக்குறேன் துண்டாக்கான துணியா காணம் தேடி வந்துருச்சு எங்களோட மதிப்பு சத்தியம் மேல வரைக்கு வந்து மானசரோவர் தீர்த்தத்துக்கு வந்து அதுல எங்களோட சேர்ந்து குளிச்சு மலை ஏறி மலை ஏறுனா நாங்க சுத்தி வந்தோம் அவங்களால முடியல வெளிய கைலாசத்தை பார்த்தாங்க எங்களுக்கு மாவு இருந்த முறுக்கு சீட மூட்ட கணக்கா கொண்டாந்து இருந்தாங்க அப்பத்தான் நினைச்சோம் இந்த அம்மா திரும்பி போயிருந்தா இவ்வளவும் கோயிலுக்கு மேல அம்மா கைலாசத்துல யாருக்கு அவங்களுக்கு முறுக்கு கொடுப்பா சிங்கப்பூர்ல கிடைக்க கைலாசத்துக்குள்ளிக்குள்ளி தீயாடி அப்பர் சவுந்தர நாயகி இறைவனுக்குரிய செவ்வந்தி மலர் அதிகமாய் பூக்கக்கூடிய பகுதி திருவாளம் கோயிலுக்கு வந்தார் பாடினார் பதிகம் கிடைக்கல திருப்பூந்துருத்தி வந்தார் பாடினார் பதிகம் கிடைத்திருக்கு வந்தார் தலையை பொய்த திருத்தம் பாட்டு கிடைச்சது என்ன அர்த்தம் இது தெரியாமலாம் நாங்கள் சொல்லுவார் நான் ஒரு மூணு நாள் அவர் ஊட இருந்தேன் எதிர்கட்சி தலைவர் அந்த காலத்தில் எந்தும் அனுபவிக்காத தூய்மையான எதிர்கட்சி தலைவர் அடிக்கடி சொல்லுவார் ஆத்துல நின்று அரகரா சொக்கலிங்கம் சாப்பாட போடு இல்லாட்டி ஒருமையை வரமாட்டான் ஆத்துல நின்று அரகரானாலும் சோத்துல இருக்கிறான் சொக்கலிங்கம் அந்த சோத்தை சொல்லல சோறுனா மோட்சம் அர்த்தம் சோறுனா முத்தி அர்த்தம் பாதகமே சோறு பட்டினவா தோல் நோக்கம் திருவாசகம் சோற்றுத்துறையினருமான் சோற்றுத்துறை நாதர் அன்னபூரணி திரு வேதிக்குடி வந்தார் கும்பட்டார் திரு வெண்ணியூர் வந்தார் திருவெண்ணியூர் பெருமான கும்பட்டார் திரு சக்கரப்பள்ளிக்கு வந்துட்டார் திருச்சக்கரப்பள்ளி ஏழு மங்கையர் பூஜித்த திருத்தலம் சப்த மாதர்கள் சொல் சக்கரப்பள்ளி பிராமி பூஜித்த தலம் அரிமங்கை மகேஸ்வரி சூலமங்கை கௌமாரி நந்தி மங்கை வைஷ்ணவி பசுவதி மங்கை வாராகி தாளை மங்கை மாகேந்திரி புள்ள மங்கை சாமுண்டி ஏழு மங்கையர் பூஜித்த திருத்தலம் திருச்சக்கரப்பள்ளி மாலுக்கு சக்கரம் தரப்பட்ட பகுதி கும்பிட்டார் திருப்புள்ளமங்கை திரு ஆலந்துரை எல்லா ஊரையும் கும்பிட்டு மிக வேகமாக திருப்பட்டீச்சரத்துக்கு வந்துட்டார் திருப்பட்டீச்சரம்னா இந்த ஊருக்கு சிறப்பு என்ன தெரியுமா காமதேனுடைய குழந்தைக்கு பட்டின்னு பேரு காமதேனுடைய கன்று அந்த பட்டி வழிபட்ட தலம் திருப்பட்டீச்சரம் ராமபிரான் பூஜித்து பிரமக்தி தோஷம் நீங்க பெற்ற தலம் ராவணனை கொன்ற தோஷமா அது நீங்கினார்கழி அம்மாவாசையில அந்த விழா இன்னைக்கும் கொண்டாடுறாங்க ஒரு பழைய ராமர் படம் வச்சிருக்க அந்த காலத்து ராமர் படம் பட்டீச்சரத்துல சம்பந்தர் தூரத்துல வந்தாராம் சிவபெருமான் சொன்னாரா அஞ்சு நந்தியையும் விளக்குனாராம் அஞ்சு நந்தியும் விளகு நிச்சான் கோயில்ல நேர தரிசனம் பண்ணாராம் பட்டீச்சரநாதர் பல்வலை நாயகி முத்துப்பந்தல் கொடுத்த திருத்தலம் அப்பதே சொன்ன பொழுது முத்துப்பந்தல் கிடைச்சது கோடி தீர்த்தம் உள்ள திருத்தலம் வாடிட்டு திரு பழையாறை வடதழிக்கு வந்தார் வதிகம் கிடைக்கல திரு இரும்பூளைக்கு வந்தார் பூளைனா ஆலங்குடியில உள்ள ஸ்தல வரம் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் இப்ப பூளைன்னு அதுக்கு பேரு ஒரு பூளைங்கிறது வந்து ஒரு சாதாரண மரம் இந்த பஞ்சு மாதிரி ஆலையா உனக்கு அமைந்தன மாறுதம் அறைந்த பூலையா கண்டனை கவிச்சக்கரவர்த்தி கம்பன் எல்லாம் கும்பிட்டார் திரு அறதை பெரும்பாணி அடித்துவார பேரு கும்பிட்டு திருச்சேரைக்கு வந்துட்டார் திருச்சேரை கும்பகோணம் வட்டம் வயல் சூழ்ந்த சேத்தூர் சாரபரமேஸ்வரர் ஞானவண்டி வழிபாடு பண்ணினார் சம்பந்தர் அப்பர் பாடல் பெற்ற திருத்தலம் திருநாளூர் மயானம் அங்கே கும்பிட்டார் திரு குடவாயில் மாடக்கோயில் அதிலே வழிபாடு பண்ணினார் திரு நாரையூர் சித்தித்திரம் திரு நரையூர் அதான் சரி திரு நரையூர் சித்தீச்சரம் சிவபெருமான் சித்தராய் காட்சி கொடுத்த ஸ்தலம் சித்தநாதர் அடகம்மை திரு அரிசில் கரை புத்தூர் புகழ்துணை வாழ்ந்த பகுதி சாமி அவருக்கு படிக்காசு கொடுத்த பகுதி படிக்காசு வைத்த பரமர் அடகம்மையார் திருச்சிவுரம் சிவபுரத்தில் உள்ள பாட்டு அதை கேட்டா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் திரு நினைத்தால் கும்பகோணத்துக்கு வந்துட்டார் மகாமகம் தீர்த்தம் காஞ்சி காமகோரி பீடம் உள்ள பகுதி கோயில் பெருத்த பகுதி கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை கும்பிட்டு திருக்குடந்தை கீழ்கோட்டம் திருக்குடந்தை காரோணம் எல்லாம் கும்பிட்டு திருவிட மருந்தூருக்கு வந்துட்டார் ரொம்ப வேகமா வந்துட்டார் அவருக்கு தெரியும் மணி ஒன்பத தாண்டிடுச்சுன்னு திருவிட மருந்தூருக்கு என்ன பெருமை அது வேகமா போகக்கூடாது சோழ நாட்ட மேல ஆகாசத்தில் இருந்து பிளேன்ல பார்த்தா சோழ நாடே ஒரு கோயிலுக்கு தெரியுமா விநாயகர் இருக்க வேண்டிய இடம் திருவலஞ்சு முருகன் இருக்க வேண்டிய இடம் சுவாமிமலை நடராஜா ஆடுற இடம் தில்லை நவகிரகம் உள்ள இடம் கோயில் தட்சிணாமூர்த்தி இருக்கிற இடம் ஆலங்குடி பைரவர் இருக்கிற இடம் சட்டநாதன் சீர்காழி நந்தி இருக்கிற இடம் திரு ஆவடுதுறை சோமாஸ்கந்தர் இருக்க வேண்டிய இடம் திருவாரூர் சண்டேசர் இருக்க வேண்டிய இடம் திருவாய்ப்பாடி சிவபெருமான் இருக்கிற இடம் மகாலிங்கம் அதான் திருவிட மருத்துவம் எல்லாத்துக்கும் லிங்கம்னு பேரு அவருக்கு மட்டும் மகாலிங்கம்னு பேரு எல்லா லிங்கமும் கோயிலுக்குள்ள இருக்கும் இவரு சோழ நாட்டையே ஒரு கோயிலா வச்சா கர்ப்ப கிரகம் இருக்க வேண்டிய இடம் திருவிடை மருதூர் அதனாலே அவருக்கு மகாலிங்க சுவாமி என்பவர் திருவிடை மருதா திருபுராந்தகாடே கலன் உண்பதும் ஊரிடு பிச்சை நாகேஸ்வரர் குன்ற மா முளை அம்மன் திருநாகேஸ்வரம் போயிருக்கிறீங்களா ராகுவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க பால் அபிஷேகமான உடனே கருப்பு நேரத்துக்கு வரும் நீர நேரத்துக்கு வரும் பக்கத்தில் ஒப்பிடியப்பன் கோயில் ஒரு கும்பிடு போட்டு வரலாம் திருவாவடுதுறைக்கு வந்துட்டார் அங்கதான் அவன் நிறுத்த போறான் திருவாவரதுரை இன்னைக்கு சொல்லணும் வேகமா தான் போறேன் எழுபத்தி ஆறு கோவில் இருக்குதுங்க திருவாவடுதுறைக்கு வந்துட்டார் கூட யாரு அப்பா வர்றார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது திருத்தலம் வந்தாச்சு திருவாவரதுரைக்கு வந்தா இவங்க அப்பா பக்கத்துல வர்றாரு திருஞான சம்பந்தம் அடிக்கடி பண்ற யாகம் யாகம் பண்றதுக்கு பணம் அப்படி இருக்கு என்ன பண்றது திருஞான சம்பந்த பணம் வேணும்னு கேட்டாரா எனக்கு சிரிப்பா வருது திருஞான சம்பந்தரம் விடவா இவர் யாகம் பண்ணி புண்ணியம் சம்பாதிக்க போறாரு ஆயிரம் யாகம் பண்ணி வர்ற புண்ணியத்தை விட இந்த பிள்ளைய பெற்ற புண்ணியம் பெரிய புண்ணியம் ஊர் பழக்கம் சரி இவர் கையில காசு எங்க போவார் சிவபெருமானே முக்கியமான பைசா வேணும்னா இந்த பதிகத்தை படிக்கணும் இப்ப நான் சொல்ற பதிகம் சத்தியம் நான் தினம் பதினோரு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் தினம் யார் யாரோ பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சத்தியம் பொய் சொல்லிங்க இடறினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உணகல் தொழுதவேன் துன்பம் வந்தாலும் நோய் வந்தாலும் உன்னை தாயா கும்பிடுவேன் இடரினும் தொடரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உணகடல் தொழுதடுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்தடக்கிய வேதியனே இதுவோ எமையாடுவாரு ஈவதொன்றையே அதுவோ உணதி அருள் ஆவடு துறையரனே வந்து கேட்கிற அப்பாவுக்கு கொடுக்கிறதுக்கு ஒன்னும் கிடையாது உன் அடையவன் நான் இப்படி இருக்கலாமா அத்தனைபாட்டு எப்படி வாடினும் சாவினும் வருந்தினும் போய் வீடினும் உணகலல் விடுவே நல்லே தாளிலம் தடம்புணல் தயங்கு சென்னி போலில மதிவைத்த புண்ணியனே இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை ராத்திரி பகலாம் வழிபடல் போதனிந்த கனல் அறி அனல் புல் இருகை எவனே இதுவோ எமையாளுமாறிவதொன்றவக் கில்லையே அதுவோ உனதிநருள் ஆவடு துறையரனே தும்மலோடு அருந்துயர் தோன்றிடிலும் அம்மலர் அடியலால் அறற்றாதென்னா கைமல்கு வரிசிலைக்கனை ஒன்றினால் மும்மதில் எரிகள முனிர்ந்தவனே இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே கடைசி பாட்டின தெரியுமா அலைகு நல் ஆவடு துறை அமர்ந்த இளைநுனை வேற்படை ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் பாடை வல்லார் பாட்டுக்கு விலை கிடைக்க போகுது வினையாயினி போய் விண்ணவர் என் உலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலை எழறே என்ன ஒரு பூதம் வந்துதான் ஒரு பொற்கிளி கொடுத்துதான் தெரியுமா முடிச்சு கிளிக்கப்படுவது கிளி வெட்டப்படுவது வேட்டி துண்டிக்கப்படுவது துண்டு பொற்கிளி பொன் முடிச்சு ஆயிரம் பொற்காசு வேடிக்கை என்ன தெரியுமில்ல உலவா கிளி உலவா கிளீன்னா என்ன எடுக்க எடுக்க வந்து கோயிலுக்கு ஒரு செய்திய சொல்லிட்டு முடிச்சிட இது பெரிய புராணத்தில இல்ல திருவாவூரத்துறையில சம்பந்த சுவாமி வழிபட்டார் வழிபட்டு ஒரு நாள் கோயிலுக்கு போற பொழுது தமிழ் மனம் வீசுகிறது புரியல நந்தியம் பெறுமான் நந்திக்கு கீழே தோண்டு தோண்டி நாங்கள் இவளது ஏடு கிடைச்சது ஏட்ட வாங்கி பார்க்கிறார் திருமூலர் அருளிய திருமந்திரம் திருமூலர் அருளிய திருமந்திரம் திருவாவூர் துறையில உள்ள புதச்சிருக்காங்க சாமி கண்டுபிடிச்சுட்டார் திருஞான சம்பந்தர் காலத்தில் திருமூலர் திருமந்திரம் வெளிப்பட்டது இப்போ திருஞான சம்பந்த பிள்ளையார் திருவாவூர் துறையிலே இருக்கார்